பதினெட்டு தமிழ்ப்பற்று முருகனார் காந்தியவாதியாததால் அந்த கொள்கையின்படி வரி எப்படி சர்வமத சமரசபாவம் ஈர்த்திருக்கிறது என்பதற்கு சந்திமுறையில் இவர் இயற்றியுள்ள ஒரு பாடலைக் கொண்டே அறியலாம் பக்தனே என்கோ பரமனே என்கோ பறிவுடை கிறிஸ்துவே என்கோ முக்தனே என்கோ முனிவனே என்கோ முகம்மது நபியன மொழிகோ வித்தனே என்கோ விமலனே என்கோ வீரகோதமுனி என்கோ அத்தனே என்கோ குமரனே என்கோ அண்ணலே ரமணமாதேவே ரமணதேவதியும் மக்களின் மாண்பை வளர்க்கப் பிறந்து சத்தியத்தையே விரதமாகக் கொண்டவர் என்று புகழ்பெற்று அன்பு என்னும் தெய்வமே அவதரித்தாற்போல் மண்ணுயிற்கெல்லாம் மகிழ்ச்சி அளிப்பவரும் நாட்டின் சுதந்திரத்தைப் பெறுவதற்கான உறுதியுடையவருமான எழுமிகு காந்தி என்னும் பெயரை காதால் கேட்டவர்கள் மகிவுடன் திக்கு நோக்கி தண்டனிட்டு கொண்டு நல்லோர் பலர் நாட்டாக பல துயர்களை அனுபவித்தனர் மூடனாகிய நான் யாதொன்றும் செய்தறியேன் என்று தனக்கு உள்ள நாட்டுப் பற்றை கூறுகிறார் இந்த கருத்தை மக்கள் மாண்பை வளர்க்க பிறந்தோன் என்ற ஏழாவது அடியிலிருந்து ஒப்புரவாற்றி ஒழுகாமடவேன் என்ற இருபதாவது அடிவரை ரமண சன்னிதி முறையில் உள்ள உபதேசத் திருவகுவலில் அறிவிக்கிறார் முருகனாருக்குச் சிறு வயதிலிருந்தே தமிழ்மொழியின் ஆழ்ந்த அறிவு சுடர்விட்டு ஒளிவீசியது இவர் படிக்காத தமிழ் நூல்களே இல்லை எனலாம் சிலப்பதிகாரம் முதலான ஐம்பெரும் காப்பியங்களையும் நாளடியா நன்னூல் திருக்குறள் போன்ற நீதி நூல்களையும் கஷடறக் கற்றவர் ஓயாது உளருவேன் உள்ளம் அருள்வெள்ளமா வாயை அடைப்பித்த வல்லாளன் சீர்வாழ்க வளமிலா மற்றே நூல் மாட்டு எனக்கு உண்டாய அளவிலா ஆர்வம் அறக்கடிந்த மோனம் வாய்மொழியே போல் தோன்றி மாயாமனமூலத் தாய்மொழியாம் ஓர்மொழியே தக்க மொழியாக பரமார்த்தம் சொல்வார் பரம்பரைக்கே ஆதி குருமூர்த்தமாகக் கொலாமோனக் கோமளமே ரமண புராணம் ரமணசநிதி முதல் பகுதி இவ்வாறு கூறி தன் மொழிப்பற்றி மோனமொழியால் ஒழித்த ஆதி குரு தட்சிணாமூர்த்தியாக விளங்கும் பகவானை குலாமோனக் கோமளமே என்று நிறைமொழியால் கூறுகிறார் முருகனார் பகவானையே கதியாக வந்தடைந்த பிறகு உலகியலில் அவருக்கு எந்த பற்றும் கிடையாது ஆனால் தமிழ்க் கவிதையின் மீதுள்ள பற்றானது ஊற்றாக பொங்கிக் கொண்டிருந்தது இதனே ரமண சந்நிதி முறையில் இரண்டாவது பகுதியில் ஒரு பாடலில் குறிப்பிட்டுள்ளார் மனையைத் துறந்த மனத்தால் கவிதைதனைத் துறக்கமாட்டாத் தவற்றேன் முனைவா உலோட்டன் உளப்பான்மையால் உன்னடிக் குற்றேவலில் ஓட்டி நான் சாந்தி அடைவேன் பொருள் வீடு சுற்றம் மனைவி தொழில் முதலானவற்றைத் துறந்த மனத்தினால் எவ்வளவு முயன்றும் கவிதைப்பற்றி துறக்க முடியாத தவறுடையவன் ஆனேன் முனிவரனே மண்ணுடம்பினிய நான் நல்வினை பயனாக இந்த கவிதையினாலேயே உன் திருவடி புகழை பாமாலை புனையும் குற்றேவலில் ஓட்டி சாந்தி அடைவேன் பகவான் திருவடிக்கே தன் கவிதையை அர்ப்பணித்து நின்றதால் தனக்கு கிடைத்த பரிசை இன்னொரு இடத்தில் வெளியிடுகிறார் திருக்குறள் முதலான தெளிந்த தமிழ் நூல்களில் தனக்கு இருந்த ஆசையும் மோகமும் உன் தரிசனத்தாலும் அருட்கண் நோக்கத்தாலும் அறவே ஒழிந்தது என்பதை வைராகிய திருவகவலில் வரிகளில் குறிப்பிடுகிறார் வள்ளுவர் முச்சில வன் தமிழ்நூலில் தெள்ளிய ஆசையும் தீர்ந்தது மன்னோ கொலை ஸ்ரீ பகவானது அருகநோக்கத்திற்கு ஆளான அடியார்களில் அகந்தையை வைத்த குறித்தவராமல் வாங்குவதில் அவருக்கு நிகர் அவரே இந்த அரிய கலியை நீர் எங்கு கற்றீர் என்று முருகனார் பகவானை பார்த்து நயம்பட வினவுகின்றார் உயிருண்ணி என்ற தலைப்பில் உள்ள சந்நிதி முறையில் உள்ள ஒரு பாடலில் காணலாம் பயிலும் தலம் எதுவோ கொலை பயில்வித்தவர் எவரோ தயையின் சொருப்பம் தாங்கும் வந்தனதம் பெருமரவான் உயலின் உளம் உயிர் ஒழியப் பிரிதுகவான் ஏலும் குருபரவேங்கடனிடம் உயந்திடலாமே பொருள் அடியார்களின் அகங்காரத்தை கொலை செய்யும் விந்தையை வித்தையை நீர் பயின்ற பயிற்சி கூடம் இந்த கொலை தொழிலில் உமக்கு பயிற்சி கொடுத்த ஆசான் இவர் ஆனால் நீர் பிறந்த குடியின் சிறப்பு தையின் சுரூபமே உருவமாகக் கொண்ட புகழ்பெற்ற அந்தடரின் பெரும் மரபு உலகில் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று நினைத்து உம்மை அடைபவர்களின் உயிரைத் தவிர மற்ற உயிரை நீர் விரும்ப மாட்டேர் எனினும் இந்த வேங்கட குருபரனிடம் சென்றால் நாம் அனைவரும் உயிவடையலாம் கொடியீட்டு அடியறி கொல்லுணையை கட்டிக்கொண்டு எங்கன் வாழ்வேன் அருணாச்சலா என்று அருணாச்சலனைக் கேட்கும் ஸ்ரீ பகவானும் அந்த தொழிலைத்தான் செய்கிறார் ஆசான் தன்னை ஸ்மரித்த மாத்திரத்தில் உயிரை அகந்தையை கொல்லக்கூடியவர் ஷீடரோ கடைக்கண்ணால் பார்த்த மாத்திரத்திலேயே வைத்த குறி தவறாது உயிரை விடுவார் என்று பகவானின் பெருமையை முருகனார் மேற்கண்ட பாடலில் நிந்தாஸ்துதியாக வர்ணிக்கிறார் ரமண பகவானுடைய அடியார்களில் முக்கியமான ஒருவர் ரமண இவர் பிறந்த ஊர் கும்பகோணம் இவர் வைணவகுலத்தைச் சேர்ந்தவராயிருந்தும் முருகப்பெருமானிடம் மிக்க ஈடுபாடு உடையவர் எப்பொழுதும் நெற்றியில் விபூதி பூசிக்கொண்டு கழுத்தில் ருத்ராட்சம் அணிந்து சிவபக்தராக தோற்றமளிப்பார் தேவாரம் திருப்புகழ் பாடுவதில் இவருக்கு மிக்க மகிழ்ச்சி இவர் பம்பாயில் ஷேர் புரோக்கராக பணிபுரிந்து பல் நல்ல வருமானமும் வசதியும் பெற்றிருந்தார் முருகனாருடைய நூல்கள் வெளிவரக் காரணமாக இருந்தவர் இவரே பகவானிடம் மிகுந்த பக்தி உள்ளவர் முருகனாரிடமும் ஆழ்ந்த பக்தியும் விசுவாசமும் நிறைந்தவர் ரமணா சந்நிதி முறையிலிருந்து இவர் தன்னை மறந்து பாடல்களைப் பாடும்போது கண்களில் கண்ணீர் தாரை தாரையாகச் சொரியும் சில சமயங்களில் மேற்கொண்டு பாட முடியாமல் குரல் விம்மி தொண்டை அழைத்துவிடும் பாடுவதை நிறுத்திவிட்டு பகவான் சந்நிதியில் அழுத வண்ணம் நிற்பார் சந்நிதி முறையின் பாடல்களை இசையுடனும் தாளத்துடனும் பாடுவதில் வல்லவர் எல்லா பன்முறைகளையும் அறிந்தவர் முருகனாரைக் கண்ணென போற்றிக் காத்தவர் முருகனார் எழுதிய ரமணேவ மாலை ரமணசரணப்பல்லாண்டு ரமணசன்னிதி முறை குருவாசக கோவை ரமணானுபூதியின் முதல் பாகம் முதலான நூல்கள் ரமணபாதானந்தரால் தான் முதல் முதலில் அச்சேற்றி வெளியிடப்பட்டன சைவசமயக்குறவர்கள் சிவபெருமானை புகழ்ந்து பாடிய தேவாரப்பாளர்களின் நம்பியாண்டா நம்பிகள் தமிழ் உலகுக்கு வெளிப்படுத்தியதைப் போல ரமணபாதான இந்த அரிய நூல்களை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று கிவா ஜெகந்நாதன் அவர்கள் எழுதியிருக்கிறார் என்ற நூலில் உலகில் ரமண சந்நிதி முறை என்ற நூலை உலகில் பாடிப்பரவச் செய்வதே தனது பெரும் தொண்டாகவும் தவமாகவும் நினைத்து அதற்காக தமிழ்நாடு மட்டுமின்றி திரைகடல் கடந்து தமிழ் பேசும் மக்கள் வாழும் நாடெல்லாம் சென்று பிரச்சாரம் செய்த பேருழைப்பாளி பகவான் முருகனார் என்னும் பெயர்களை நினைக்கும் தோறும் பேசும் தோறும் விம்மி அழுது பரவசம் அடையும் பண்பினர் பல எதிர்ப்புகளுக்கும் இடையூறுகளுக்கும் இடையில் ரமண சநிதி முறை குருவாசிக கோவை போன்ற அரிய நூல்களை பதிப்பித்து வெளியிட்டிருக்கிறார் முருகனார் எழுதிய மீதமுள்ள பதினாறாயிரம் பாடல்களை டெல்லி ரமணகேந்திரம் பொறுப்பேற்று அதன் பொறுப்பாளரான கே சுவாமிநாதன் அவர்கள் வெளியிட்டு வந்தார் ரமணபாதானந்தர் தான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் இந்த புத்தக வெளியீட்டிலேயே செலவு செய்திருக்கிறார் அதில் பற்றாக்குறை ஏற்படும்போது நண்பர்களையும் பக்தர்களையும் கேட்டு பொருள் சேகரித்து வெளியிடுவதும் உண்டு நல்ல உதாரகுணம் படைத்த இவர் ரமண முறை நூல் அடியார்களுக்கெல்லாம் இலவசமாக அப்புத்தகத்தை கொடுத்து பாராயணம் செய்யச் சொல்லி உற்சாகப்படுத்தியுள்ளார் சேக்கிரார் பெருமான் அவருடைய பெரிய புராணத்திற்கு அனபாய சோழன் விழா எடுத்ததைப் போலவே ரணப பகவானின் புகழைப் பாடிய முருகனாரின் ரமண முறைக்கும் விழா கொண்டாடி மகிழ வேண்டும் என்பது பாதானந்தரின் பேரவா அவரது அவா தமிழ்நாட்டில் நிறைவேறவில்லை ஆனால் திரைக்கடல் ஓடி திரவியம் தேடிய தமிழ் அன்பர்கள் அவரது ஆசையை நிறைவேற்றி வைத்தனர் தமிழர்கள் வாழும் சிலோன் கோலாலம்பூர் முதலான இடங்களுக்கு இந்நூலை எழுத்துச் சென்று கொண்டு பாடச் செய்தார் கோலாலம்பூரில் இதனை ஒரு பெரிய விழாவாகவே கொண்டாட ஏற்பாடு செய்தார் தமிழ்நாட்டிலிருந்து புகழ்பெற்ற நாதசு இத்வான்களை அழைத்துச் சென்று ரமண சநிதிமுறை நூலை பட்டால் மூடி யானை மேல் ஆசனமிட்டு அந்த நூலை வைத்து வானவேடிக்கைகளுடன் கோலாகலமாக வீதியுலா வர ஏற்பாடு செய்து அங்கு வாழ்ந்து வந்த தமிழ் மக்களெல்லாம் ஒன்று கூடி அந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டு ஜெயஜய போற்றிய என்று வானதிர கோஷமிட்டுக் கொண்டு உடன் வந்த காட்சியை நேரில் கண்டவர்கள் சொல்லும்போது நமக்கு பெரும் வியப்பாக இருக்கிறது இதேபோல் யாழ்ப்பாணத்திலும் ரமண சந்நிதி முறைக்கு ரமணபாதானந்தர் விழா எடுத்தார் ரமண பகவான் சந்நிதியின் முன்பு தினமும் பூஜை வேளைகளில் ரமண சன்னி முறையிலிருந்து பாடல்களை எடுத்துப் பாடிக் கொண்டு கண்ணீர் மல்க நின்று உருகுவார் ரமணபாதானந்தரின் கீழ்கண்ட நினைவுக்குறிப்போன்று ஆசிரம வெளியீடான மவுண்டன் பாத் என்ற ஆங்கில சஞ்சிகையில் வெளியாகியுள்ளது பின் நான் பகவானை தரிசனம் செய்யச் சென்றபோதெல்லாம் இதே மாதிரியான சுகானுபவம் பெற்றதோடு என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து ஓடுவதையும் கண்டேன் பகவானும் இதை கவனித்தார் ஒருமுறை கண்டு கன்றுக்குட்டி ஒன்று தொள்ளிக்கொண்டே ஓடிவந்து வடைக்காக உளுந்து அரைத்துக் கொண்டிருக்கும் பகவான் அருகே சென்றது அதை பார்த்து அருகிலிருந்த போலூர் ஸ்ரீனிவாசையர் என்பவர் அந்த கன்றுக்குட்டி ரமண பாதானந்தரைப் போலவே நாட்டியமாடுகிறது என்றார் இதை கேட்டுக்கொண்டிருந்த பகவான் பகவான் என்ற வார்த்தையை உச்சரித்தவுடனே அவரை போல அபரிமிதமான ஆனந்த கண்ணீர் வடிப்பவருங்கி யார் உலர் என்றார் அதோடு மட்டுமன்றி நான் ஒவ்வொரு முறையும் பகவானது தரிசனத்திற்குச் செல்லும் போதும் அவர் நீங்கள் ஆசிரமத்தை விட்டு விலகியிருப்பதாக எனக்குத் தோன்றவே இல்லை நீங்கள் இங்கேயே இருப்பதாகத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று பகவான் என்ற வார்த்தைகளுடன் தான் பகவான் வரவேற்பார் இருபத்தி ரமண வைபவம் திருஞான சம்பந்தர் என்ற தேவார பாடலை யாய்மூரி பண்ணில் பாடியுள்ளார் இந்த பண் மிகவும் அழகானது சம்பந்தர் பாடிய இப்பாடலை யாழில் வாசிக்க முடியாமல் திருநீலகண்ட நாயனார் அந்த யாழையே முறித்துப் போல நினைத்தார் அப்பொழுது ஞானசம்பந்தர் அவரை தடுத்து எல்லாப் பெண்களையும் யாழில் அடக்கி வாசிக்க முடியாது என்பதை உணர்த்தி அவரை சமாதானப்படுத்தி வாசிக்கச் செய்தார் யாழில் அடங்காத வலிமை ஒழிய பண்ணாதலால் அதற்கு யாழ்மூறிப்பண் என்ற பெயர் உண்டாயிற்று மூறி வலிமை யாழ்மூறிப்பண் முருகனாரிடமும் அவர் எழுதிய ரமண சநிதி முறையின் மீதும் பக்தியும் சிரத்தியும் உள்ள ரமணபாதானந்தர் யாழ்மூரிப்பண்ணில் ஸ்ரீ பகவான் மீது ஒரு பதிகம் பாடும்படி முருகனாரிடம் கேட்டுக்கொண்டார் அதற்கு இசைந்து பாடியதுதான் ரமண வைபவம் என்ற பதிகம் இந்த பதிகம் அழகான சொற்கட்டுக்களைக் கொண்டதாகும் தாயவர் தந்தையவர் என்று தொடங்கும் இப்பதிகத்தின் ஐந்தாவது பாடலில் இதனைப் பாடத் தூண்டிய ரமணபாதானந்தரின் பெயரை அடக்கி இன்னிசை யாழ்மூரிப்பண் இளையத்துசைக்கணும் ரமணிய பதசுகர் தொழுதழு கழலர் என்று முருகனார் பாடியுள்ளார் ஒருநாள் ஸ்ரீ பகவான் சநதி முன் ரமணபாதான இந்த பதிகப் பாடலை பாடிக்கொண்டிருந்தார் இதை கேட்டுக்கொண்டிருந்த நான் மத்தியானம் பாடம் கேட்கச் சென்றபோது முருகனாரிடம் என்று ரமணபாதானந்தர் நீங்கள் எழுதிய யாழ்மூரிப்பண்ணின் பாடலை மிக அழகாகப் பாடினார் என்றேன் அப்படியா என்று சிரித்துவிட்டு ரமணிய பதசுகர் என்று வருமே அந்தப் பாடலைப் பாடினாரோ என்றார் நான் பத்து பாடலையும் பாட நேரமின்மையால் எடுத்ததுமே அதைத்தான் பாடினார் என்றேன் உடனே முருகனார் பேஷ் பேஷ் என்று கையினால் பெஞ்சைத் தட்டி அதானே கேட்டேன் அதைப் பாடாமல் இருக்க மாட்டாரே அவர் பெயர் அதில் வருவதனால் தவறாமல் அதைப் என்று சொல்லிச் சிரித்தார் அதுவரை ரமணீய பதசுகர் என்ற பகுதி ரமணபாதானந்தர் என்ற பெயரைக் குறிக்கிறது என எனக்குத் தெரியாது இந்த சீரடியார் ரமணபாதானந்தர் தனது வாழ்நாளின் கடைசியில் ஆசிரமத்திலேயே இருந்தார் சரீரம் சிறிது காலம் நோயுற்றிருந்தாலும் மனம் தளராமல் பகவானிடமே மனது செலுத்தி அமையுடன் அமைதியுடன் ஸ்ரீ ரமண பகவானின் திருவடி அடைந்தார் ஸ்ரீ பகவானது அடியார்களுள் என்றும் நினைவித்து கொள்ளத்தக்கவர் ரமணபாதானந்தர் இருபத்திரண்டு மீனாட்சியம்மாள் மீது பகவானது கனிவு ஒருமுறை மீனாட்சியம்மாள் அதாவது முருகனாரின் மனைவி பகவான் தரிசனத்திற்கு வந்தபோது நடந்த சம்பவம் என் மனதை உருகச் செய்தது மிகுந்த ஏக்கத்துடன் தீனமாக பகவானையே பார்த்தபடி மீனாட்சி அம்மாள் உட்கார்ந்திருந்தாள் அவள் உடுத்தியிருந்த சேலை மிகவும் பழைய சேலையாக இருந்தது தனக்கு இன்னொரு சேலை இருந்தால் தேவலை இருந்தது யாரை கேட்பது பகவானிடம் சொல்வதற்கும் தன்மானம் இடம் கொடுக்கவில்லை இந்த வேதனை அவள் முகத்தில் தெரிந்தது அங்கிருந்து எங்களுக்கும் அவளை பார்த்தால் பரிதாபமாக இருந்தது எப்போதும் பகவானிடம் ஏதோ குறை சொல்லிய வண்ணம் இருக்கும் அவள் இம்முறை ஏதும் பேசாமல் மௌனமாக இருந்தாள் அந்த மௌனம் பகவானை நிகழ வைத்தது பகவானும் மீனாட்சி அம்மாளை கனிவோடு பார்த்தபடியே இருந்தார் திடீரென்று மீனாட்சி அம்மாள் பகவானே நான் மிகவும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று கண்ணீர் வடித்தாள் அவளது சங்கடம் பகவானுக்கு புரிந்தது தனக்கென்று எதுவும் கேட்காத பகவான் அருகிலுள்ள தொண்டர்களில் ஒருவரை அழைத்து ஈசான்ய மடத்துக்குச் சென்று அம்மடாதிபதியைக் கேட்டு மீனாட்சி அம்மாளுக்கு ஒரு புடவை வாங்கிக் கொண்டு வந்து தரும்படி சொன்னார் அவர் பகவான் சொன்னதை மடாதிபதியிடம் விவரித்தார் உடனே மடாதிபதி ஒரு புடவை வாங்கி அவரிடம் கொடுத்து அனுப்பினார் எப்போதும் போல் மீனாட்சி அம்மாள் சாயங்காலம் வந்து பகவானை தரிசித்துவிட்டு சந்நிதியில் அமர்ந்தார் அவளை பார்த்ததும் பகவான் தொண்டரின் பக்கம் நோக்கினார் உடனே தொண்டர் புடவையை எடுத்து அதை மீனாட்சி அம்மாயிடம் கொடுக்கச் சென்றார் கைகளை நீட்டிப் புடவையை வாங்கிக் கொண்ட மீனாட்சி அம்மாளுக்கு கண்ணீர் பெருகியது எழுந்து பகவானுக்கு நமஸ்காரம் செய்யும்போது உடம்பு நடுங்கியது பகவான் ததேக திருஷ்டியுடன் அவளையே பார்த்துக் கொண்டிருந்தார் அந்த பார்வையில் பகவானுக்கு மீனாட்சி அம்மாளிடம் இருந்த கருணையும் பரிவும் நிதர்சனமாக தெரிந்தது இந்த சம்பவம் பார்ப்பவரின் மனத்தை உருக்கியது மீனாட்சி அம்மாளுக்காக பகவான் நீசாந்தி மடத்திலிருந்து புடவையை வரவழைத்துக் கொடுத்ததற்கு காரணம் இல்லாமல் இல்லை பகவான் திருவண்ணாமலைக்கு வந்த ஆரம்ப காலத்தில் அந்த மடத்துக்கு சென்று வெற்றி எடுப்பதும் ஒருமுறை அந்த பகவானை தனது வண்டியில் வற்புறுத்தி உட்கார்த்தி மடத்திற்கு அழைத்துப் போனதும் அங்கு ஒருமுறை ஸ்ரீ பகவான் பகவத்கீதாசாரம் பாடம் நடத்தியதும் ரம்ணபக்தர்கள் அறிந்தது அந்த பகவானிடம் மிகுந்த பக்தியும் மரியாதையும் கொண்டவர் அவர் கிரிவலம் வரும் வழியில் ஆசிரமத்திற்குள் சென்று பகவானை தரிசித்து வணங்குவார் பகவானும் வரை நலம் விசாரிப்பார் முருகனாருக்கும் ஆசிரமம் வருவதற்கு முன்பே ஈசான்ய மடத்தின் தலைமை மடமாகிய கோயிலூர் மடாதிபதியுடன் பழக்கம் உண்டு தமிழ்நாட்டில் கோயிலூர் மடம் சிறந்த வேதாந்த இந்த மடாதிபதிகள் எல்லோரும் தமிழ் அறிவில் நிகரற்றவர்கள் அந்த மேதைகளுக்கு கூட முருகனார் பாடம் நடத்தியுள்ளார் அவர்கள் எல்லோருக்கும் இவரிடம் பக்தியும் மரியாதையும் உண்டு முருகனார் திருவண்ணாமலைக்கு வந்தபோது கோயிலூர் மடத்தின் பழக்கத்தினால் ஈசான்ய மடாதிபதியும் தெரிந்தவரே கொஞ்ச காலம் அவருக்கு திருச்சிற்றம்பல கோவையை பாடம் கூட நடத்தியுள்ளார் இவையாவும் காரணமோ எனலாம் மற்றொரு சம்பவம் ஒருமுறை மீனாட்சி அம்மாள் வந்திருந்தாள் சமையற்கட்டில் கைங்கரியம் செய்யும் சாந்தம்மாளிடம் சென்று தன் கஷ்டங்களை சொல்லிக்கொண்டிருந்தாள் அதற்கு சாந்தம்மாள் மீனாட்சியம்மாயிடம் உள்ள உரிமையினால் நீ இப்படி இப்படிந்தால் எப்படி சுத்தமாக முகம் கழுவி பொட்டு வைத்து தலைவாரி பூ வைத்து முருகனார் தனிமையில் இருக்கும்போது அவரிடம் சென்று உன் கஷ்டங்களை சொல்லி அவர் காலை பிடித்துக்கொள் அவர் மனம் இறங்குவார் என்று சொல்லிக் கொடுத்தாள் அப்பாவியான மீனாட்சி அம்மாள் சாந்தம்மாள் சொன்னபடி செய்ய தயாரானாள் முருகனார் கிரிவலம் சென்றிருப்பதை யார் மூலமாகவோ அறிந்தார் சாந்தம்மாள் சொன்னபடி அலங்காரம் செய்து கொண்டு அண்ணாமலையார் கோயிலில் உள்ள கம்பத்துளையனார் கோயில் மண்டபத்தில் முருகனார் வருகைக்காக காத்திருந்தாள் முருகனார் கிரிவலம் வரும் வழியில் கோயிலுக்குள் நுழைந்து கம்பத்தளையினார் மண்டபத்தில் உள்ள சுப்பிரமணிய சுவாமியை தரிசித்துச் சென்றார் உடனே அங்கே காத்திருந்த மீனாட்சி அம்மாள் அவர் காலை பிடித்துக் நமஸ்கரித்தார் முருகனார் இதென்ன விபரீதம் என்று நிலை குலைந்தவராய் கால்களை விடுவித்துக் கொண்டு நேராக கந்தாசமத்திற்கு நடக்கலானார் இந்த சம்பவத்தினால் மீனாட்சி அம்மாள் மனம் உடைந்துவிட்டாள் பயத்தினால் உடல் நடுங்கி வியத்து கொட்டியது ஒன்றும் புரியாமல் எப்படியோ ஆசிரமம் வந்து சேர்ந்தாள் மறுநாள் பகவானிடம் மௌனி கொண்டு வந்த தபாலில் ஒரு ப்ரூஃப் வந்திருந்தது அதை காட்டுவதற்காக பகவான் முருகனாரை தேடிப் அவர் ஹாலில் இல்லை முருகனார் வரவில்லையா என்று அங்கிருந்தவரை கேட்டார் ஒருவர் நேற்றிலிருந்து அவர் தென்படவில்லை என்றார் பலாக்கத்தில் இருக்கிறாரா என்று கேட்டார் பகவான் அங்கு கூட இல்லை பகவான் என்று அவர் சொன்னார் முந்தைய நாள் கோயிலில் மண்டபத்துக்கு அருகில் நடந்த சம்பவம் பகவான் சன்னிதியில் உட்கார்ந்திருந்த மீனாட்சி அம்மாளுக்கு பீதியை ஏற்படுத்தியது அவள் கையை பிசைந்தவாரே பகவானிடம் பகவானே நான் பெரிய தப்பு பண்ணிவிட்டேன் என்று கூறி மண்டபத்திற்கு அருகில் நடந்தவற்றைச் சொல்லி முருகனார் கோபத்துடன் சென்றதற்கு காரணம் தானே என்று கண்ணீர் மல்க தன்னை மன்னிக்கும்படி வேண்டினாள் தன்னை இப்படி செய்யும்படி சாந்தம் சொன்னதாக தெரிவித்தாள் இதை கேட்ட பகவான் மீனாட்சியம் பக்கம் திரும்பி கோபத்துடன் அவா சொன்னா இவா சொன்னா என்று இன்னொரு தரம் இப்படி செய்தாயானால் முருகனார் ஊரை விட்டு போய்விடுவார் அப்போ என்ன பண்ணுவேன் இப்பவாவது அவரை கண்ணாலேயாவது பார்க்கிறேன் இம்மாதிரி செய்தால் அதுவும் போய்விடும் என்று மீனாட்சி அம்மாவுக்கு அறிவுறுத்தினார் ப்ரூஃப் பார்க்க வேண்டும் என்று முருகனாரை கந்தாசமத்திலிருந்து வரவழைத்தனர் பகவான் சொல்லை தட்டாத முருகனார் கந்தாசமத்திலிருந்து வந்து புரூஃப்களை பார்த்துவிட்டு திரும்பிப் போய்விட்டார் மீனாட்சியம்மாள் இல்லாத சமயத்தில் முருகனார் பலாக்கத்தில் இருப்பார் அவள் ஆசிரமத்திற்கு வந்தால் அவர் கந்தாசமும் சென்று விடுவார் பகவானுடைய சந்நிதியில் அடியார்கள் பலர் ரமண சந்நிதி நூலிலிருந்து பல பாடல்களை பாடுவது வழக்கம் தெய்வப்புலவராகிய முருகனாரால் ஏற்றப்பட்ட இந்த தீந்தமைப்பாசுரங்கள் கேட்போரின் நெஞ்சியை உருக்கி நெகிழ வைக்கும் ஆற்றல் படைத்தவை பக்திரச தீம் தீம்பாகாய் இனிப்பவை ரமண பகவான் அருணாச்சலேஸ்வரனை உணர்ச்சி மேலிட உரிமையுடன் உள்ளமுருகிப் பாடிப் போற்றியிருப்பது போலவே ரமண பகவானை முருகனார் தான் பாடிய நூலில் துதித்து நெஞ்சுருகிக் கரைந்து நிற்கின்றார் ரமணசனிஜி சநிதி முறைக்காக முருகனாரால் இயற்றப்பட்ட சில பதிகங்கள் ரசத்தையும் பிரிவாற்றாமையின் தவிப்பையும் ஆழ்ந்த பிரேம பக்தியின் படம் பிடித்துக் காட்டும் இப்பாசுரங்களை பொருள் உணர்ந்து பாடுவோர் தம்மை மறந்து மெய்ப்பொருளோடு ஒன்றுபட்டு நிற்பர் முருகனாரின் மனைவி மீனாட்சி அம்மாள் அடிக்கடி ஆசிரமத்திற்கு வந்து சில நாட்கள் தங்கி ஸ்ரீ பகவானை தரிசிப்பது வழக்கம் பகவானும் மீனாட்சி அம்மாளிடம் பறிவு காட்டி அவர் கேட்பதை கொடுக்கும்படி சொல்வார் மீனாட்சிக்கு காப்பி என்றால் உயிர் அவளுக்கு நல்ல காப்பி கொடுங்கள் என்று அங்கு இருப்பவரிடம் ஸ்ரீ பகவான் சொல்வதுண்டு சில நேரங்களில் மீனாட்சி ஒருமுறை மீனாட்சி அம்மாள் ஆசிரமத்திற்கு வந்து தங்கியபோது பகவானிடம் தன் மனக்குறைகளையெல்லாம் சொல்லிவிட்டு முருகனார் தன்னை கவனித்து ஆதரிக்கவில்லை என்றும் அதனால்தான் தான் மிகவும் கஷ்டப்படுவதாகவும் அதை முருகனார் உணரவில்லை என்றும் ஏதோதோ கூறிக்கொண்டிருந்தார் பகவான் எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டுக் மீனாட்சி அம்மாள் எப்போது வந்தாலும் பகவான் முன்பு உட்கார்ந்து கொண்டு முருகனார் எழுதிய சந்நிதி முறையிலிருந்து சில பதிகங்களை பாடுவது வழக்கம் ஒருநாள் பகவான் மீனாட்சியம்மாளைத் தன் அருகில் அழைத்து அவர் கையில் இருந்த சந்நிதி முறியைக் கேட்டு வாங்கி அதில் உள்ள ரமணமாயவன் என்ற பதிகத்தை எடுத்துக் கொடுத்து இதோபார் மீனாட்சி இன்னும் கொஞ்ச நேரத்தில் முருகனார் பலாக்கோத்திலிருந்து இங்கு வருவார் அவர் இங்கு வந்து உட்கார்ந்ததும் நீ இந்தப் பதிகத்தைப் பாடு ஆனால் அதில் உள்ள கடைசி அடியில் வரும் ரமணமாயவனே என்ற பதத்தை நீக்கி முருகமாயவனே என்று பாடு என்று சொல்லிக் கொடுத்தார் முருகனார் தன்னை நாயகியாகவும் பகவானை நாயகனாகவும் அமைத்து தலைவனின் பிரிவு தாங்காமல் அவனை நினைந்து உருகும் நாயகநாயகி பாவத்தில் அமைந்த பதிகம் ரமணமாயவன் தலைவன் முன்பு தன்னோடு கூடி அன்பும் ஆதரவும் காட்டி பின் தன்னை பிரிந்துவிட்டதை வேதனையின் மூலம் வெளிப்படுத்துகிறாள் தலைவி ஆனால் தலைவனோ அதையெல்லாம் கேட்டும் கேளாதவன் போலும் பார்த்தும் பாராதவன் போலும் இருப்பதைக் கண்டு அவனை ஒரு மாயாஜாலக்காரனாக வர்ணிக்கிறாள் இந்த பதிகத்தைத்தான் பகவான் மீனாட்சியிடம் கொடுத்து பாடும்படி கூறினார் கபடம் மரியா மீனாட்சி அம்மாளும் சரி என்று சொல்லிவிட்டு முருகனாரின் வருகைக்காக காத்துக் கொண்டிருந்தார் சிறிது நேரத்தில் முருகனார் வழக்கம்போல் வந்து பகவானை வணங்கிவிட்டு உட்கார்ந்தார் உடனே மீனாட்சியம்மாள் பாடத் தொடங்கினார் பகவான் சொல்லிக் கொடுத்தபடியே ரமணமாயவன் என்ற பதத்தை நீக்கி முருகமாயவனே என்று பாடினார் இதை கவனித்த முருகனார் ஒன்றும் சொல்லவில்லை ஏனெனில் சில அடியார்கள் பகவானை முருகனின் அவதாரம் என்று வழிபடுவர் அந்த பாவத்தில் பாடுகிறாள் என்று நினைத்துக் கொண்டார் அடுத்து இரண்டாவது பாசுரமும் அப்படியே பாடப்பட்டு முருகனார் சும்மாவே இருந்தார் மீனாட்சிமாள் பாடிய இரண்டு பாடல்கள் காதலால் என்னை கலந்தனி பின்னர் கணக்கிலா பற்பலகாலம் ஏதிலார் போல இப்புறம் திரும்பா அவற்றையான் இப்போது ஓதினால் எல்லாம் உருகனாயென்ன உரை செய்வாய் ஒன்னிலை என்போல் மாதரார் தம்மால் மதித்திடப்படுமோ மறைவுரை ரமணமாயவனே இதனை மீனாட்சிமாள் மாதரார் தம்மால் மதித்திடப்படுமோ மறைவுரை முருகமாயவனே என்று பாடினார் மையலால் என்னை மணந்தனி பின்னர் மதிப்பிலா பற்பலகாலம் ஒய்யலாம்படியான் உவந்து நீ வாராது ஒழி ஒழிந்தனை அவற்றையான் உண்ணி மெய்யதாய் உரைத்தால் பொய்யதான் கனவா விளம்புதி உன்னிலை என்போல் தையலார் தம்மால் தலைப்படத் தகுமோ சதுரனே ரமணமாயவனே சதுரனே முருகமாயவனே இந்தப் பாடல்களைக் கேட்டதும் முருகனாரின் சலனமற்ற நிலையைக் கண்ட பகவான் முருகனாரைப் பார்த்து குறும்பாகச் சிரிப்பதும் மீனாட்சி அம்மாளைப் பார்த்து ஆமோதிப்பதுமாக இருந்தார் பகவானுடைய இந்தச் செயலைக் கண்டதும் முருகனாருக்கு பகவானது நாடகம் புரிந்துவிட்டது திட்டம் போட்டு நடத்தப்படும் சூழ்ச்சி இது என்று தெரிந்து கொண்டார் இதற்குள் மூன்றாவது பாசுரமும் முருகமாயவனே என்று பாடி முடிக்கப்பட்டது புன்முறுவலுடன் விளங்கிய பகவானை பார்த்ததும் முருகனாருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை உடனே ஹாலை விட்டு வெளியேறுவதற்காக எழுந்து இரண்டடி எடுத்து வைத்தார் இதை கண்ட பகவான் முருகனாரை பார்த்து என்னவோய் ஏன் எழுந்து வெளியே போகிறீர் முருகமாயவனே என்று பாடியதற்காக வெளியில் போகிறீரோ அப்படியானால் இங்கே ரமணமாயவனே என்ற பாடலை யாராவது பாடினால் நானும் வெளியே போக வேண்டியதுதான் அப்படித்தானே என்று சிரித்துக் கொண்டே கேட்டார் பகவான் சொன்னது கேட்ட முருகனார் பதிலேதும் கூறாமல் வெளியே சென்றுவிட்டார் மாயா நாடக சூத்திரதாரியான பகவான் தன் அடியார்களுக்காக இவ்வாறு சில எளிதைகள் செய்து அதன் மூலமாக மெய்யுணர்வை உணரச் செய்கிறார் மகான்களின் விளையாட்டிலும் உபதேசம் அடங்கியிருக்கும் இதைப்போன்றே ஒரு சமயம் முருகனார் ஹாலில் எல்லோருக்கும் பிரசாதம் கொடுத்து கொண்டிருந்தார் அங்கே மீனாட்சி அம்மாளும் அப்போது இருந்தார் முருகனார் வரிசையாக எல்லோருக்கும் கொடுத்து கொண்டே வந்தார் மீனாட்சி அம்மாளுக்கு கொடுக்கவில்லை ஹாலில் எல்லோருக்கும் கொடுத்த பிறகு மீதி பிரசாதத்தை அலுவலகத்தில் அலுவலகத்தில் கொடுப்பதற்காகச் சென்று விட்டார் அவர் ஹாலை விட்டு சென்றதும் மீனாட்சி அம்மாள் பகவானிடம் சென்று பகவானை எல்லோருக்கும் பிரசாதம் கொடுத்தவர் எனக்கு மட்டும் கொடுக்கவில்லை என்று புகார் செய்தார் அதை கேட்ட பகவான் ஹம் ஹம் அப்படியா என்று சொல்லிவிட்டு முருகனார் திரும்பி வந்ததும் என்ன ஓய் ஏன் மீனாட்சிக்கு பிரசாதம் கொடுக்கவில்லை என்றார் அதற்கு முருகனார் எல்லோரும் பிரசாதத்திற்காக கையை நீட்டினார்கள் கொடுத்தேன் அவள் கையை நீட்டவில்லை அதனால் தான் கொடுக்கவில்லை என்றார் உடனே பகவான் மீனாட்சியை பார்த்து ஏன் எல்லோரையும் போல் நீயும் கையை நீட்டவில்லை என்றார் மீனாட்சி அம்மாள் பதில் ஏதும் கூற முடியாமல் சும்மா இருந்துவிட்டார் அவர் கை நீட்டாததற்கு காரணம் முருகனார் தன்னை கையை நீட்டச் சொல்லிக் கொடுப்பார் என்று நினைத்து நீட்டாமல் இருந்தார் பகவான் கேட்கும் பதில் சொல்ல முடியாமல் மௌனமாகிவிட்டார் வட்டிற்கு இலை பறித்தல் முருகனா முருகனார் தாம் இயற்றிய பாடல்களை பகவானது திருப்பாத ஆக்கி மகிழ்ந்தார் ஆழமான அன்பும் பக்தியும் கொண்ட இவர் பகவானிடம் வந்த பிறகும் கூட தனது கவிதை பற்றி அகலவில்லை என்று வருந்தி தனக்கிருந்த கவிதா வாசனையை பகவான் திருவடிக்கு அர்ப்பணிக்கும் பாமாலையாக மாற்றி சாந்தி அடைந்தார் பகவானிடம் முருகனாருக்கு உள்ள தொடர்பு மிகவும் நெருக்கமானது முருகனார் பலாக்கூத்தில் இருந்தாலும் மனத்தளவில் இமைப்பொழுதும் பகவானை விட்டு நீங்காதவர் பகவானின் அருள்வலையில் சிக்கிய இந்த அருட்குடிமகனுக்கும் அருள்வளலாகிய ரமணாரியனுக்கும் இடையில் நடந்த அரிய சம்பவங்கள் பற்பல ஆனால் அவற்றை இருவருமே வெளியில் காட்டவில்லை பகவானின் அருட்கண்ணோக்கத்தைப் பெற்ற தனக்கு வேறெதைப் பார்த்தாலும் பொருளற்று போயிற்று என்று முருகனார் கூறுவார் இவருக்கு பகவானிடம் உள்ள உறவும் தொடர்பும் இத்தகையதென்று சொல்ல இயலாது இவருடைய உள்ளத்தில் நின்ற சில சம்பவங்களை தன் பாடல்களில் ஆங்காங்கே கூறியுள்ளார் முருகனார் பகவானிடம் வந்த ஆரம்ப காலத்தில் ஆசிரமம் சிறிய அளவிலேயே இருந்ததால் கூட்டம் அதிகமில்லை பகவானுடன் பக்தர்கள் தனித்துப் பழகுவதற்கு அவ்வப்போது அவகாசம் இருந்தது ஆகையால் ஒருமுறை பகவானை தனிமையில் சந்திக்க வேண்டும் என்ற ஆசை முருகனாருக்கும் இருந்தது அப்போதெல்லாம் அடியார்கள் காட்டுக்குச் சென்று இலை பறித்து வந்து இலை தைத்து அதில் சாப்பிடுவது வழக்கமாயிருந்தது இலை பறிப்பதற்கு அடியார்களுடன் பகவானும் போவதுண்டு ஒருநாள் காலையில் காட்டுக்கு இலை பறிக்கச் செல்லும் போது பகவான் அங்கிருந்த முருகனாரை பார்த்து காட்டுக்கு இலை பறிக்க தன்னுடன் வரும்படி கண்ணால் ஜாடை காட்டிவிட்டு அகன்றார் அதைப் புரிந்து கொண்ட முருகனாரும் பகவானை பின்தொடர்ந்தார் மற்ற அடியார்கள் ஏதோ வேலையில் ஈடுபட்டிருந்ததாலும் பகவான் மெதுவாகச் செல்வதனாலும் சிறிது நேரம் கழித்து புறப்பட்டார்கள் முருகனாருடன் சென்ற பகவான் சிறிது தூரம் சென்றதும் காட்டுப்பாதையில் நுழைந்து காட்டு சோனைக்கரையில் ஓடும் ஓர் ஓடையின் கரையில் மரங்கள் அடர்ந்த ஒரு மணல் திட்டில் போய் உட்கார்ந்தனர் தம்மை நெழு போல் தொடர்ந்து வந்த முருகனாரையும் எதிரே உட்காரும்படிச் சொன்னார் பகவானை தனிமையில் சந்திக்க வெகு நாட்களாக கொண்டிருந்த முருகனாருக்கு இப்போது பகவானைத் தனிமையில் பார்த்ததும் பயமும் பக்தியும் அணிந்து தன்னிலை இழந்து மனம் ஸ்தம்பித்துவிட்டது எதிரில் உட்கார்ந்திருந்த பகவான் முருகனாரை தன் அருட்கண்களால் வைத்த கண் வாங்காமல் பார்த்த வண்ணம் இருந்தார் பகவான் முருகனாரைக் கண்ணால் உற்றுப்பார்த்த பார்வை முருகனாரின் கண்களை ஊடுருவிச் சென்று உள்ளத்தில் பதிந்தது அந்த பார்வை கொஞ்ச நேரம் நீடித்தது முருகனாருக்கு உயிரும் உணர்வும் ஒடுங்கி உவகை மேலிட்டு புற உணர்வு நீங்கி அகண்டம் சிவானுபவம் கூடியது இதே நிலையில் எவ்வளவு நேரம் இருந்தார் என்பது அவருக்கே தெரியாது சிறிது நேரம் கழித்து புறப்பட்ட அடியார்கள் பகவான் வழக்கமாகச் செல்லும் பாதையில் சென்று அங்கும் இங்கும் தேடிப் பார்த்தார்கள் போன திசையை அறிய முடியாமல் அவர்கள் எலை பறித்துக் கொண்டு திரும்பிவிட்டனர் முருகனார் புறவுணர்ச்சியற்று உணர்வு ஒடுங்கி தன்னிலையில் கண்மூலை உட்கார்ந்திருந்தபோது பகவான் சென்றுவிட்டார் முருகனாருக்கு திரும்ப புறவுணர்ச்சி வந்து கண் திறந்து பார்த்தபொழுது எதிரில் பகவான் இல்லை பொழுது சாய்ந்து மாலை நேரம் மாயிற்று இந்த நிகழ்ச்சியை அவர் கீர்த்தி திருவகவல் என்ற தலைப்பில் உள்ள சில வரிகளில் குறிப்பிட்டுள்ளார் அவை வட்டிற்கு இலைபறிக்கென வனத்து என கொடுபோகி உலைவர கண்ணோக்கு உவகையின் உதவியும் உகண்ட என் உயிர் உணர்வுடுங்கி நல்லு யாமத்து அகண்ட சிவானுபவாலறிவு அளித்தும் என்று குறிப்பிட்டுள்ளார் பிறகு முருகனார் தன்னிலை தடுமாறியவராய் எப்படியோ பலாக்குத்து வந்து சேர்ந்தார் இந்த இன்பலகரி தொடர்ந்து இரண்டு மூன்று நாட்கள் இருந்ததாகச் சொன்னார் இந்த அனுபவ உணர்வு தன் உள்ளத்தில் நிரந்தரமாக நினைத்துவிட்டதால் மற்ற உலக ரீதியான காரியங்களைத் தன்னால் செய்ய முடியவில்லை என்பார் முருகனார் பகவான் தனக்கு அருள் செய்த நிகழ்ச்சியை மேற்கூறிய பாடல் வரிகளில் முருகனார் குறிப்பிட்டதைப் போலவே பகவானும் முருகனாருக்கு தாம் அருள் செய்ததை தாம பாடலில் முருகனார் கூறுவதைப் போல் அமைத்து விஸ்வநாத சுவாமிக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் எனது உள்ளமாகிய தாமரை மலர் வீற்றிருக்கும் அருணாச்சல ரமணன் புன்முருவல் பூத்தான் அந்த புன்முருவல் சிவபெறான் திரிபுறங்களை எரித்தது போல ஸ்தூல சூட்ச காரணங்களாகிய எனது மூன்று தேகங்களையும் கொளுத்தியது வாசனைகளாகிய பற்றெல்லாம் ஒழித்து எனது உயிரையும் உடுக்கி பக்குவமாக உண்டு ஒழித்தான் சிவானுபவத்தை எனது உள்ளத்தில் இப்படி முகவாபுரி முருகன் கூறினான் என்று பகவான் தாமே தமது பாடலில் இயற்றியுள்ளார் மேலும் முருகனார் இயற்றிய சந்நிதி முறையானது திருவாசகத்துக்கு நிகரானதென்று இப்பாடலின் கடைசி அடியில் கூறி முத்தாய்ப்பு வைக்கிறார் உலகத்தார் உய்யும் பொருட்டு அதை ஏற்றம் படக் கூறுகிறார் முருகனாரது தமிழ் வாசகமானது வாதவூரின் மணிவாசகத்துக்கு ஒப்பானதென்று அங்கீகரித்த பகவானது வாசகத்தை விட வேறு என்ன சான்று வேண்டும் இப்படி முருகனாருக்கு தாம் தனிமையில் செய்த அருளை பகவான் பிறகு தாமே பாடியருளிய பாடலில் இசைத்துக் கொடுத்திருக்கிறார் இந்த ஆசானும் சீரனும் தம் மனத்தளவில் நின்ற செய்களை ஒருவருக்கொருவர் இவ்வாறு பாடல் வடிவில் பரிமாறிக் கொள்கின்றனர் பகவான் அகத்தாமரை மலர்மீதுரை அருணாச்சல ரமணன் நகைத்தான் உரை நகைத்தான் அற செகுத்தான் எனது உயிரை மிகத்தான் அருள் சுரந்தான் என முகவாபுரி முருகன் ஜெகத்தார் உய்ய வகுத்தான் முறை திருவாசக நிகரேந்து முருகனாருக்கு பட்டினை கிடப்பது கைவந்த கலை காரணம் பெக்ஷிக்குப் போகாமல் இருப்பதுதான் பல நாட்கள் முழுப்பட்டினி கிடந்திருக்கிறார் அப்படி ஒருநாள் இவர் முழு பட்டினி கிடக்க நேர்ந்த போது அன்ற மகா சிவராத்திரி ஆனால் அது அவருக்கு தெரியாது மறுநாள் பகவான் கிரிபிரதக்ஷனம் புறப்பட்ட போது இவரும் அதில் சேர்ந்து கொண்டார் முதல் நாள் பட்டினியின் காரணமாக மிக முருகனார் மிகவும் சோர்ந்து விட்டார் அவரது சோர்வைக் கண்ட பகவான் முருகனாரை பார்த்து என்ன சிவராத்திரி உபவாசமோ சோர்ந்து விட்டீரே சரி சரி என்னுடன் ஆசிரமம் வரும் சாப்பிடலாம் என்று சொல்லிக் கூடவே அழைத்துச் சென்றார் சாப்பிடும்போது அவர் பசியை அறிந்து பறிந்து உணவு அழிக்கச் செய்தார் இந்த அன்பின் கரிசனத்தை முருகனார் அவை கீர்த்தி திருவகவலில் சில வழிகளில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளன திருநாள் சிவராத்திரி என தெரியாத ஒருநாள் பட்டின் ஈட்டனை மறுநாள் விஷற்புற வலம்புரிவித்து அருணந்தனை பசிப்பதம் அறிந்து ஊன் பறிந்து அழிப்பித்தும் பிற்காலத்தில் இதை நினைத்துச் சொல்லும்போது கண்ணீர் மல்கி வாய்ப்பேச முடியாமல் நாக்குழைத் தடுமாறுவார் இப்படி பல சம்பவங்கள் பகவானுக்கும் முருகனாருக்கும் இடையே நடந்திருக்கின்றன அவற்றில் பல நமக்குத் தெரிய வாய்ப்பில்லாது போனது நமது தவக்குறையே என்றால் அது மிகையாகாது திருச்சூழியலில் ஓர் அந்தனாக அவதரித்த பகவான் அன்பரம் தலைச்சுழியை மாற்றும் ஞானக்கவோன் தலைவன் என்கிறார் சாஸ்திரம் அறியா காத்திரன் ஆனால் பற்பல ஸ்ரோத்ரீயர்களால் அதாவது வேத விற்பனர்களால் போற்றித் துதிக்கப்படும் ஞானக்கதிரோன் எந்த நூலும் கற்றறியாதவன் ஆயினும் திசையும் மெச்சக்கூடிய பண்டிதனாவான் என்று பகவானின் குண விசேஷங்களை வானலாவா புகழ்ந்து முருகனார் ரமணசநிதி முறையில் பாடியிருக்கிறார் வித்தகத் தொன்னூல் அனைத்தும் விஞ்சிஷே நின் மோன ஆன்றோர் புகன்ற உரை பாயிரமே என்று இப்படி ரமண இரண்டு வரிகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஞானத்தைப் பற்றி கூறுகின்ற பழம்பெரும் நூல்கள் அனைத்தும் ஆத்ம ஞான அனுபவமாகியமது மோன புத்தகத்திற்கு ஏற்றப்பட்டுள்ள பாயிர பாடலே என்று ஸ்ரீ பகவானது மௌனத்தை பற்றி மிக ஏற்றம் பட இரண்டு வரிகளில் ரமண முருகனார் குறிப்பிட்டுள்ளார் இருபத்தி சிக்கன குடி வாழ்க்கை அருணாச்சலேசனின் அருள் பெற்று அண்ணாமலையில் அமர்ந்த ரணாாச்சாரியனைப் பெற்று உலகு கழித்த அன்னை அழகம்மாவின் சமாதி பாலெஜீத்த கரையில் அமைந்த இடத்திற்கு ரமணாசிரமம் என்ற பெயர் வழங்கலாயிற்று இந்த ஆசிரமம் ஆரம்ப காலத்தில் சிறிய அளவில் இருந்தது அப்போதெல்லாம் பகவான் சமையற்கட்டுக்குச் சென்று சமையல் செய்பவர்களுக்கு உதவியாக தானும் ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபடுவது வழக்கம் பகவான் சமையற்கட்டு வேலையில் பங்கு கொள்வது தெரிந்து தரிசனத்திற்கு வரும் பக்தர்களில் பலரும் பகவானுடன் ஏதாவது ஒரு வேலையைச் செய்ய தாமாகவே முன் பகவானுடன் நெருங்கிப் பழக இது ஒரு அரிய வாய்ப்பு நன்கு பழகியவர்கள் இந்த வாய்ப்பை நழிவு விடுவதில்லை ஒரு சமயம் பகவான் சமையற்கட்டில் கீரை நறுக்கிக் கொண்டிருந்தார் முருகனாரும் அவருடன் கூட கீரை நறுக்கிக் கொண்டிருந்தார் கீரையை நறுக்கிக் கொண்டே பகவான் தான் மலைமேலிருந்த காலத்தில் பலவகை கீரைகளை பறித்துச் சேகரித்து எப்படி சமையலுக்கு உபயோகித்தது என்பதைப் பற்றியெல்லாம் முருகனாருக்கு சுவாரஸ்யமாகச் சொல்லிக் கொண்டிருந்தார் கீரை பாட்டியின் சமையலுக்கு தான் புளிய மரத்தில் ஏறி புளியங்குழந்தை பறித்தது அந்த பாட்டி பலவித கீரைகளை சேகரித்து சமைத்துக் கொண்டு வந்து தமக்கு கொடுக்கும்போது சாமி இந்த கீரை கண்ணுக்கு மிகவும் குழுமையானது தலைக்கு எண்ணெயே தேச்சுக்க வேண்டாம் இந்த கீரை சாப்பிட்டால் நன்றாக மலசுத்தியாகும் என்று இப்படி ஒவ்வொரு கீரையின் சிறப்பையும் ஒவ்வொரு நாளும் கூறிக்கொண்டு வருவாள் அவள் செய்து கொண்டு வரும் கீரையும் அமுதமாயிருக்கும் என்று பகவான் கூறிவிட்டு அந்த கீரைகளை சாப்பிடுவதனால் சரீரத்திற்கு ஏற்படும் நன்மைகளையும் ார் இந்த மலையில் அபூர்வமான பச்சளைகள் சில இருப்பதாகவும் அதை சாப்பிட்டால் பசியே தெரியாது என்றும் சித்தர்கள் இவற்றைச் சாப்பிட்டு பல நூற்றாண்டுகள் வாழ்ந்ததாகச் சொல்வார்கள் என்றும் இன்னும் சில அபூர்வமான மூலிகைகளின் பிரபாவத்தினால் பிறர் தெரியாமல் எங்கு வேண்டுமானாலும் நினைத்த போதில் நினைத்த இடத்திற்கு சென்று உலாவி வருவார்கள் என்றும் பகவான் தொடர்ந்து மலையில் உள்ள கீரைகளின் குணநலன்களைப் பற்றி சொல்லிக் கொண்டு வந்தார் இதை கேட்கும் யாருக்குத்தான் செய்யும் வேலை மறக்காது கீரை நறுக்கிக் கொண்டிருந்த முருகனார் பகவான் சொல்வதை கேட்பதில் கவனத்தை செலுத்தி தான் செய்து கொண்டிருந்தார் கீரை பகுதியை நறுக்கிவிட்டார் முருகனார் பக்கம் உள்ள கீரை அப்படியே இருந்தது இவர்தான் பகவான் பேச்சில் லயமாகிவிட்டாரே கீரை நறுக்குவதெங்கே பகவான் தாம் நறுக்கிய வேர்களை ஒரு பக்கம் தள்ளி வைத்து அத்துடன் முருகனார் நறுக்கிய வேர்களையும் ஒன்று சேர்க்கலாம் என்று அவர் பக்கம் பார்த்தார் முருகனார் நறுக்கியதை பார்த்த பகவான் ரொம்ப சமத்து நீங்க இருக்கிற லட்சணம் குளித்தனம் பண்ணி வாழ்ந்த மாதிரியே இருக்கு என்று டெய்லியாக கூறினார் தன்னை பார்த்து இவ்வாறு கேட்ட பிறகுதான் தான் நறுக்கிய கீரைகளை கவனித்தார் முருகனார் எல்லாம் ஒரே அலங்கோலமாயிருந்தது கைக்கு வந்தபடி வேர்களை நறுக்கி கொழுக்கும் நறுக்குமாக போட்டு பரப்பியிருந்தார் பகவான் கீரை வேர் ஒன்றை எடுத்து இப்படித்தான் நறுக்குவதா வேர் பக்கம் எவ்வளவு தண்டை விட்டு வீணாக்கியிருக்கிறீர்கள் என்று அவரிடம் காட்டினார் பகவான் நறுக்கியதில் வேர்களையும் தன்றுகளையும் இலைகளையும் தனித்தனியாக ஷீராக குவித்து வைத்திருப்பதை பார்த்த முருகனார் அசந்துவிட்டார் எவ்வளவு அழகாக அடிக்கி வைத்திருக்கிறார் பகவான் எதைச் செய்தாலும் மிக திருத்தமாகச் செய்வார் பேசிக்கொண்டே திறமையாக வேலையும் நடந்திருக்கும் பகவான் தனக்கு அறிவுறுத்திய சம்பவத்தை ஒட்டி முருகனார் உடனே ஒரு பாடலை எழுதி அதை பகவானது சோபாவின் மேல் வைத்துவிட்டு போய்விட்டார் பகவான் அந்தச் சீட்டைப் படித்துவிட்டு தனக்குத் தானே சிரித்துக் கொண்டார் சிரிப்பின் காரணம் அறியாத அன்பர் ஒருவர் பகவான் படிக்கும் பாடலின் பொருள் என்ன என்று சொன்னால் நாங்களும் அனுபவிக்கலாமே என்றார் பகவான் பாடலை அவரிடம் நீட்டிச் சிரித்தார் பாடலை படித்த அன்பர் விஷயம் புரியாமல் அதை பகவானிடமே திருப்பிக் கொடுத்து பகவான் தான் இதற்கு அர்த்தம் சொல்ல வேண்டும் என்றார் ஓ அதுவா நாங்கள் சமையல் கட்டில் கீரை நறுக்கினோம் முருகனார் கீரையை தாறுமாறாக நறுக்கியதை பார்த்து நான் நீங்கள் குடித்தனம் பண்ணி வாழ்ந்த மாதிரி இருக்குது என்று சொன்னேன் என்னை பார்த்து நீங்கள் திருமணம் செய்து கொண்டு ஏன் சிக்கனமாக குடித்தனம் நடத்தக்கூடாது ஏன் இப்படி கோவனாண்டியாக பிச்சை எடுத்து திரிகிறீர் என்று என்னை கேட்கிறார் என்று சொல்லி சிரித்தார் முருகனார் நக்கராகி நயந்து ரமணரே புக்கு பிச்சை புலம்பித் திரிவதேன் தக்கவாறொரு தையல் உதவியால் சிக்கனக்குடி வாழ்க்கை செலுத்துமே பொருள் பிச்சாண்டி வேஷம் தாங்கிய ரமணரே நீர் வீடுதோறும் சென்று பிச்சை கேட்டுத் திரிந்து துன்பமடைவது எதற்கு உமது கருத்துக்கு இசைந்ததொரு பெண்ணின் துணை கொண்டு சீரும் சிறப்புமாக சிக்கனமாக குடித்தனம் பண்ணி வாழ்க்கையை நடத்துங்களேன் இப்பாடல் பிறகு சந்நிதி முறையில் செவிலி இரங்கல் என்ற பகுதியில் சேர்க்கப்பட்டிருக்கிறது தச்சரியாதவன் இருபத்தி ஏழு தலைப்பு ரமணாசமம் பெரிதாக வெறிபடுவதற்கு முன் சில சலுகைகள் அடியார்களுக்கு கிடைத்து வந்தன பகவான் சாப்பிட்ட இலையில் சாப்பிடுவது சாப்பிட்ட பிறகு கையலம்பிய தீர்த்தத்தை அப்போதெல்லாம் பகவான் ஒரு பாத்திரத்தில் கையலம்புவது வழக்கம் அந்த நெறி உச்சிஷ்டமாக கொள்வது பகவான் காலலம்பிய உச்சிஷ்ட நிதியை தீர்த்தமாக தலையில் தெளித்துக் கொள்வது போன்றவை கிடைத்து வந்தன இந்த காரியங்கள் எல்லாம் பகவானுக்கு தெரியாமல் நடந்து வந்தன சில சமயங்களில் பகவானுக்கு தெரிந்தாலும் அதை பற்றி ஒன்றும் சொல்வதில்லை ஆனால் அதே வேளையாக ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொண்டு முனைவார்களேயானால் பகவான் உடனே அதை தடுத்து நிறுத்தி விடுவார் பகவான் சாப்பிட்டு எழுந்த பிறகு அந்த இலையில் ஆசிரமத்தில் தொண்டு புரியும் அன்பர்கள் ஆளுக்கு ஒரு நாள் என்று பங்கு போட்டுக்கொண்டு சாப்பிட்டு வருவார்கள் அநேகமாக இந்த விஷயம் வெளியாருக்கு தெரியாமல் நடக்கும் தெரிந்தால் பகவான் என்ன சொல்வாரோ என்ற பயம் அதனால் மறைமுகமாகவே ரகசியமாக நடக்கும் இது எப்படியோ முருகனாருக்கு ஒரு முறை தெரிந்திருக்கிறது எதையுமே கவனித்து தலையிடாதவர் இந்த விஷயம் தெரிந்தவுடன் என்றாவது ஒரு நாள் பகவான் இலையை கேட்டு வாங்கிக் கொண்டு போய் அதில் சாப்பிட வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது இதை பற்றி எப்பொழுது யாரை கேட்பது என்று யோசித்தவாறு இருந்தார் ஒருநாள் மத்தியானம் பகவான் சாப்பிட்டு எழுந்து வெளியே சென்றவுடன் முருகனார் தயங்கியபடியே உணவுக்கூடத்தில் நுழைந்தார் யாரை கேட்பதென்று சுற்றுமுற்றும் பார்த்தபோது அங்கே சாந்தம்மாள் நின்று கொண்டிருந்தார் சற்று தைரியம் வந்தது ஏனெனில் இவர்கள் இருவரும் ராமநாதபுரத்தைச் சேர்ந்தவர்கள் ஆசிரமம் வருவதற்கு முன்பே இரு குடும்பத்தார்களுக்கும் நெருங்கிய பழக்கம் உண்டு உணவுக்கூடத்தில் ஒருநாளும் நொழியாத முருகனாரைப் பார்த்ததும் சாந்தம்மாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது அதிலும் சாப்பாடு முடிந்தபின் முருகனார் ஏன் அப்போது அங்கு வந்தார் என்று புரியாமல் அவரைப் பார்த்து என்ன சமாச்சாரம் என்று விசாரித்தார் அதற்கு முருகனார் பகவான் சாப்பிட்ட வந்தேன் என்றார் அதற்கு சாந்தம்மாள் வேளையில் பகவான் சாப்பிட்ட இலையை இங்குள்ள அடியார்கள் எடுத்துக் இரவில்தான் நாம் எடுத்துக்கொள்வது வழக்கம் என்று சொல்லி தடுத்துவிட்டார் ஏனெனில் முதல் மத்தியான வேளையில் முதலியார் பாட்டியின் உணவு பரிமாறப்படுவதால் ஆசாரக் குறைவு என்பது சாந்தம்மாவின் நோக்கம் இதை கேட்ட முருகனாருக்கு மனம் சோழ்ந்துவிட்டது நமக்கு எலையூட கிடைக்கும் பாக்கியம் இல்லையே என்ற வேதனையுடன் சென்றுவிட்டார் இந்த சம்பவத்தை அப்படியே ஒரு பாடலாக எழுதி முடித்தார் தச்சரியாத சதுர்மரை பார்ப்பான் சமைத்த உடல் துச்சிலுள் கண்மத் தொடர்பால் புகுந்த சுனங்கன் இது புக்கிலை வேட்டுப் புலம்பெய்து காலையில் புண்ணியா நின் எச்சிலை வேட்டு உன் இருதால் இறைஞ்சி இறக்கின்றதே பாடலின் பொருள் சதுர்மறை பார்ப்பானால் அதாவது பிரம்மனால் படைக்கப்பட்ட இந்த உடல் என்னும் வீட்டிற்குள் முன்செய்த பிராரப்தவனையின் தொடர்பால் புகுந்த புகுந்த நாயாகிய இது உன்னையே புகலிடமாக விரும்பிப் புலம்பி புண்ணியமூர்த்தியாகிய ரமணா உனது உச்சிஷ்டத்தை பெற ஆவலுற்று உன் திருவடிகளை வணங்கி கெஞ்சுகிறது இருபத்தி எட்டு சட்டினி அரைத்தது பகவான் சமையற்கட்டிற்கு சென்று அங்கு சமையல் தொண்டுபுரியும் அடியார்களுக்கு தானும் உதவி செய்வது வழக்கம் என்பதை முன்னரே பார்த்தோம் சில நேரங்களில் பகவான் உணவுப் பண்டங்களை தயாரிக்கும் முறையை சொல்லிக் கொடுத்து செய்த பண்டங்களில் ருசி பார்த்து மீதியை அங்கு உள்ளவர்களுக்கு நீங்களும் ருசி பாருங்கள் என்று சொல்லிக் கொடுப்பதும் உண்டு அப்படி பகவான் கையால் கிடைத்த பிரசாதத்தை வாங்கி கொண்டு அவர்கள் மனம் பூரித்து போவார்கள் பகவான் இப்படி சமையற்கட்டுக்கு வருவதற்கு காரணம் இல்லாமல் இல்லை சமையற்கட்டில் தொண்டு செய்யும் அன்பர்களுக்கும் பகவானை தரிசித்துக் கொண்டு தியானம் செய்ய வேண்டும் என்பதுதான் உத்தேசம் அந்த லட்சியத்துடன் தான் அவர்கள் ஆசிரமத்திற்கு வந்தது ஆனால் சமையற்கட்டில் ஆளில்லாமல் காரியம் முடங்கும்போது சின்ன சுவாமிகள் சமையலுக்கு உதவும் உதவி புரியும்படி அவர்களை கேட்டுக் கொள்வார் அதற்கு இணங்கித்தான் அவர்கள் சமையல் தொண்டில் ஈடுபட்டது மேலும் பகவான் சாப்பிடுவதனால் அதை அவர்கள் ஒரு பாக்யமாக கருதி செய்தார்கள் இருந்தும் அவ்வப்போது இவர்களுக்கு அங்கு பகவான் ஹாலில் எல்லோரும் தியானம் செய்து கொண்டும் பகவான் சொல்லும் அரிய விஷயங்களை கேட்டுக்கொண்டும் இருக்கிறார்களே நமக்கு அந்த வாய்ப்பு கிட்டுவதற்கு சந்தர்ப்பம் இல்லையே என்ற எண்ணமும் ஏக்கமும் மனதில் இருந்து வந்தது அதை போக்குவதற்குத்தானோ என்பது போல பகவான் கோசாலை பக்கம் போகும் போதோ வரும்போதோ உள்ளே சென்று அன்று செய்யும் சமையலை கேட்டு அதற்கான பக்குவம் சொல்லி கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு போவார் ஒருமுறை என்ன காரணத்தாலோ பருப்பு வேகவில்லை அதை அறிந்த பகவான் உப்பை போடுங்கள் வெந்துவிடும் என்றார் அங்கிருந்தவர் உப்பை போட்டால் பருப்பு வேகாது பகவானே என்று சொன்னார் உடனே பகவான் பக்கத்தில் வைத்திருந்த உப்பை ஒரு கை எடுத்து பருப்பில் போட்டுவிட்டார் அதைக் கண்ட இன்று பருப்பு வெந்த மாதிரி தான் என்று எண்ணினார்கள் ஆனால் என்ன ஆச்சரியம் பருப்பு நன்றாக வெந்து குழைந்து விட்டது ஒரு நாள் பகவான் சாம்பாரை ருசி பார்த்ததில் உப்பு கொஞ்சம் அதிகமாக தெரிந்தது பகவான் அங்குள்ளவர்களை பார்த்து சாம்பாரில் உப்பு அதிகமாகிவிட்டது கொஞ்சம் சாதத்தை எடுத்து நன்றாக பட்டை அடித்து சாம்பாரில் போடுங்கள் சாதம் அந்த உப்பை இழுத்துவிடும் என்று சொல்லி போடச் செய்தார் சாப்பிடும்போது பார்த்தால் உப்பு சரியாக இருந்ததாம் இப்படி சமையல் கலையின் நுட்பங்களை கூறி வியக்கச் செய்வார் பகவான் இப்படி சகஜமாக பழகுவதனால் சமையல் தொண்டில் ஈடுபட்டவர்களுக்கு லுக்குச் சென்று உட்காரவில்லையே என்ற குறை தெரிவதில்லை வாரணாசி சுப்புலட்சுமி அம்மாள் சொல்லுவார் பகவான் ஹாலில் சோபாவில் இருக்கும்போது பார்த்தால் மதுராவில் கண்ணன் தர்பாரில் இருப்பது போலிருக்கும் சமையற்கட்டிற்கு வந்து எங்களுடன் பழகும் பார்த்தால் கண்ணன் கோகுலத்தில் இருப்பது போல் இருக்கும் என்று கூறி மகிழ்வார் காய்கறி நறுக்குவதிலும் இட்லிக்குச் சட்னி அரைப்பதிலும் கூட பகவான் பங்கு கொள்வார் பகவானுடன் இட்லிக்குச் சட்னி அரைத்த சம்பவத்தைப் பற்றி முருகனார் சொல்லியதை இங்கு குறிப்பிடுகிறேன் ஒருமுறை பகவான் இட்லிக்குச் சட்னி அரைக்கலாம் என்று ஆட்டுக்கள் பக்கம் போனாராம் எதைப் பார்த்த முருகனார் தாமும் பின்தொடர்ந்து சென்றாராம் பகவான் ஆட்டுக்கள் பக்கத்தில் உட்கார்ந்ததும் முருகனார் தான் சட்னி அரைப்பதாகக் கூறி மறுபக்கம் உட்கார்ந்தாராம் உடனே பகவான் சரி நீங்க அறையுங்க நான் தள்ளிக் கொடுக்கிறேன் என்று சொல்லி முருகனார் அரைப்பதும் பகவான் தள்ளுவதுமாக இருந்ததாம் பகவான் சட்னியை தள்ளி கொடுத்தபடியாக தனது தாயார் மலைமேல் சமையல் செய்யும்போது ஆட்டுக்கள் இருந்தால் தேவலை என்று சொல்லுவாள் நான் இன்னிக்கு ஆட்டுக்கள் இருந்தால் தேவலையே என்று தோணும் அப்புறம் எந்திரம் இருந்தாலு கூட சௌகரியம் என்று தேவைகள் பெருகிக் போகும் இப்போது பெருகிய சம்சாரமே போதும் என்று சொன்னதும் பேசாமல் இருந்து என்றும் இன்னும் மலைமேல் நடந்த ஏதேதோ சம்பவங்களை பகவான் சொல்லிக்கொண்டே இட்லிக்கு மாவை ஆட்டுக்கல்லில் தள்ளி கொடுத்து கொண்டிருந்தாராம் முருகனார் இதையெல்லாம் காதுகுளிர கேட்டுக்கொண்டே குழவியை உருட்டி கொண்டே சட்னி அரைத்துவிட்டதை கவனிக்கவே சட்னி அரைந்துவிட்டதை கவனிக்கவே இல்லை அதை அவரது கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக சட்னியில் விட்டு அரைக்க கிண்ணத்தில் வைத்திருந்த தண்ணீரை பகவான் சட்னிக்கு தெளிப்பது போல முருகனார் முகத்திலும் படும்படியாக வீசி தெளித்தாராம் அது முருகனார் கண்ணில் பட்டது பகவான் சட்னிக்கு தெளித்த தண்ணீர் தன் கண்ணில் பட்டுவிட்டது என்று நினைத்த முருகனார் அதை துண்டால் துளைத்தவாறே மேலும் குழுவை உருட்டி கொண்டே இருந்தாராம் உடனே பகவான் என்னது நீங்க பாட்டுக்கு குழுவியை உருட்டி கொண்டே இருக்கிறீர்களே சட்னி மசிந்து விட்டதை பாக்கலையா அரைத்தமாவையே அரைத்துக் கொண்டு என்று சொன்ன பிறகுதான் முருகனாருக்கு சட்னி அரைத்து அறைபட்டுவிட்டது அவரது கவனத்திற்கு வந்ததாம் முருகனார் பகவானுடன் எந்த காரியம் செய்தாலும் அவரது பேச்சில் தன்னை முற்றும் மறந்து காரியத்தில் கவனம் செலுத்தாமல் இருப்பதும் கடைசி நிமிஷத்தில் பகவான் அதை கவனத்திற்கு கொண்டு வழக்கம் இருபத்தி வட்டியும் அசலும் பகவான் சந்நிதி கற்பக தருவிற்கு நிகரானது அத்தருவின் நிழலில் இருக்கும் அடியார்கள் தமக்கு என்ன வேண்டும் என்று நீக்கிறார்களோ அவையெல்லாம் அவர்களை வந்தடையும் வாயினால் கேட்க வேண்டிய தேவையே இல்லை இது பகவானது சந்நிதி சிறப்பு இங்குள்ள அடியார்களுக்கு பல பெரியோர்களின் தரிசனம் தானாகவே கிடைத்துவிடும் காரணம் அந்த பெரியவர்களும் ஸ்ரீ பகவான் தரிசனத்திற்காக வருவர் அவர்கள் இருக்குமிடம் தேடிச் சென்றால் கூட சில சமயம் அவர்களது தரிசனம் நமக்கு கெட்டாது ஆனால் அவர்கள் இங்கு வரும்போது நம்முடன் தாமும் ஒருவராக பகவான் சன்னிதியில் உட்கார்ந்திருப்பார்கள் எந்தவித பிரத்யேகமான ஏற்பாடுமின்றி ஆசனம் போட்டாலும் அதை நீக்கிவிட்டு தரையில் சகலமாக அமர்ந்து விடுவார்கள் மேலும் பல தரமான பக்தர்கள் வந்து பகவானிடம் தங்கள் சந்தேகங்களை கேட்டு அதற்கான பதிலை பெறும்போது நமக்குள்ள பல சந்தேகங்களும் தீர்ந்துவிடும் பகவானது சன்னிதியின் இன்னொரு விசேஷம் என்னவென்றால் நமக்கு இருக்கும் சந்தேகத்தை யார் மூலமாகவோ கேட்கச் செய்து அதற்கான சரியான விடை ஸ்ரீ பகவானிடமிருந்து நமக்கு கிடைக்கச் செய்துவிடும் முருகனார் சன்னிதி முறையில் உள்ள கீர்த்தி திருவகவலில் முன்னூத்தி ஐம்பத்தி ஏழிலிருந்து முன்னூத்தி அறுபது வரை உள்ள வரிகளில் குறிப்பிட்டுள்ளார் புத்திக் கண்ணே புதைந்து கிடந்த அந்தக் கவல்கள் அநேகர்க்கு அடிக்கடி தன்முறையாலோ அன்றி தன்முர் துண்ணிய ஏனோ சொலாலோ தெளியவும் என்று சித்தி வேறெங்குள்ளது சித்திகளைப் பற்றி பேசி பெருமைப்படுபவர்களுக்கு இது புரிந்தால் மற்ற சித்திகளைப் போயமாட்டார்கள் சுவாமி விலட்சணானந்தரின் சீடர் ஒருவர் பகவான் தரிசனத்திற்கு வந்தார் அவர் பகவானிடம் சுவாமி விலட்சணானந்தர் தன்னுடைய சீடர்களை தினமும் குறிப்பிட்ட சில ஆயிரம் நாமஜபம் செய்து அதை குருவுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் அதாவது தனக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று கூறுவார் அதன்படியே நானும் செய்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு இங்குள்ள முறை எப்படியோ என்று தயங்கியபடியே கேட்டார் இதை கேட்ட பகவான் சிரித்துவிட்டு ஓஹோ அப்படியே அப்படியா பரவாயில்லையே குருவுக்கு சிரமம் கொடுக்காமலேயே சிஷியர்கள் புண்ணியம் சேர்த்து கொடுத்து விடுகிறார்களே அந்த குருவுக்கு நல்ல லாபம் என்று சொல்லொண்டிருக்கும்போது முருகனார் உள்ளே நுழைந்தார் பகவான் முருகனாரை பார்த்து என்ன இவர் சொன்னதை கேட்டீரா இவருடைய குரு தன்னுடைய சிஷியர்களை தினமும் சில ஆயிரம் நாமஜபம் செய்ய சொல்லி அதை தனக்கு காணிக்கையாக அர்ப்பணம் செய்ய சொல்லுவாராம் அப்புறம் அந்த சிஷ்யர்களுக்கு என்ன மிஞ்சுமோ அசலை வைத்துக் வட்டியை கொடுப்பது போல குருவுக்கு காணிக்கையை தர வேண்டும் எப்படி இந்த ஏற்பாடு என்று சிரித்தவரே கூறினார் இதை கேட்ட முருகனார் அந்த குரு எவ்வளவோ தேவலை அசலையாவது விட்டு வைக்கிறாரே வட்டியைத்தானே கேட்கிறார் என்று சொல்லி பகவானை சுட்டி காட்டி இந்த குருவோ அசலையே விழுங்கி விடுகிறதே பிறகு வட்டியை கொடுப்பதற்கு யார் மிஞ்சி இருக்கிறார்கள் வட்டியும் முதலும் ஒரே அடியாய் தீர்ந்துவிடும் அப்புறம் என்ன இருக்கிறது என்று கண்ணீர் மல்க பதில் இதை கேட்டுக்கொண்டிருந்த பகவான் புன்முருகளுடன் அவரது பதிலை ரசித்தார் பகவான் தன்னை அடைந்த மெய்யடியார்களின் மனதை அதாவது ஜீவபோதத்தை நாசமாக்கி விடுகிறார் என்பது இதன் பொருள் மனம் இருந்தால் தானே நாமமோ ஜெபமோ செய்வது குருவுக்கு காணிக்கையாக அதை கொடுப்பது முதலே பறி போனால் வட்டியை தருவது மனமே நாசமாகிவிட்டால் எப்படி நாமஜபம் செய்வது என்ற கருத்தை நயம்பட முருகனார் மேற்கண்டவாறு உரைத்துள்ளார் உலக வாழ்க்கையில் ஈடுபடும் மக்கள் தமக்கென்று ஒரு தொகையை மூலதனமாக வைத்து அதன் மூலம் கிடைக்கும் வட்டியை வைத்துக் கொண்டு தங்கள் வாழ்க்கையை நடத்துகிறார்கள் விதிவசத்தால் மூலதனம் பறிபோகுமேயானால் அதை நம்பி வாழும் அவர்களின் அமைதியும் பறிபோய் அலையும் துன்பத்திற்கு எல்லை கிடையாது ஆனால் இங்கு பகவானின் இங்கு பகவானால் பறிமுதல் செய்யப்படும் மூலதனமாகிய அகங்காரம் இடத்தில் அன்பர்கள் அல்லல்படுவதில்லை மாறாக முற்றும் அமைதி அடைவார்கள் தன் அசலமா செய்திடும் பகவானின் அருட்பிரபாவத்தை என்னென்று சொல்வது இதனி திருச்சதகம் என்ற சந்நிதி முறையில் உள்ள ஆயிரத்தி நூற்றி ஆறாவது பாடலில் முருகனார் குறிப்பிடுகின்றார் எனக்கெனக்கிடந்தயாவையும் மன்றிவெனையுமே தனக்கெனப் புஷித்தமைதி சான்ற பூன்ற வேங்கட மனக்கியாவதும் மகிழ்ச்சியெஞ்சிட திருப்தனாம் நினைக்கியாது தொண்டு செய்ய நீ நிலங்கிடப்பதே முப்பது பிராம முருகனார் ஆசிரமத்திற்கு வந்த ஆரம்ப காலத்தில் தன்னுடைய தாய் தந்தையரின் சிரார்த்த திதி மறைந்த நாள் வந்தால் அதற்கான சடங்குகளை ஒருவாறு செய்து வந்தார் அச்செயல் நாளடைவில் குறைந்து கொண்டே வந்த பிறகு நின்றுவிட்டது ஒருமுறை முருகனாரின் தாயார் திதி வந்தது அன்றைய தினம் அவர் வெடியற்காலையிலேயே குளித்துவிட்டு மடிவேஷியை காயப்போட்டு காயப்போட்டு இடுப்பில் ஒரு இரு துண்டை உடுத்திக்கொண்டு காய்கறி நறுக்கிக் பகவானும் காய்கறி நறுக்குவதற்கு வந்தார் சமையற்கட்டில் ஒருபுறம் முருகனாரின் மடிவேஷ்டி காயப்போட்டிருந்தது அதை கவனித்த பகவான் ஏதோ விசேஷம் என்பதை தெரிந்து கொண்டார் திடீரென்று ஞாபகம் வந்தவர் போல் முருகனாரைப் பார்த்து ஓஹோ அம்மாவுக்கு திவசமோ அதான் மடிவேஷியை காயப்போட்டு விட்டு நீங்கள் எரு துண்டோடு காய்கறி நறுக்குகிறீர்களா சரி திவசத்திற்கான பிராமணாள் யார் என்று கேட்டார் இதை கேட்ட முருகனார் பதில் எதுவும் பேசவில்லை எனவே பகவானை பேச ஆரம்பித்தார் சரி நான் ஒரு பிராமணன் இருக்கேன் என்று கையால் தன் மார்பில் தட்டிக் கொண்டே இன்னொரு பிராமணன் யார் என்று கேட்டார் முருகனார் அதற்கும் பதில் ஏதும் பேசவில்லை அப்போது அங்கு சமையல் வேலை செய்து கொண்டிருந்த ரங்காராவை பகவான் சுட்டிக்காட்டி போனால் போகிறது அவரை ஒரு பிராமணனாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார் பகவான் மார்பில் சுட்டி தட்டி காட்டியபடி பிராமணன் இருக்கேன் என்று சொன்னபோதே முருகனாரின் தாய் தந்தையரும் அவர்களின் மூதாதையர்களும் முக்திக்கரை சேர்ந்திருப்பார்கள் என்பதில் சந்தேகத்திற்கிடமேது பிறகு முருகனாருக்கு திதி செய்வதற்கு என்ன அவசியம் திதிக்கான பிராமணர்களை ஸ்ரீ பகவான் நியமித்துச் சொன்னதும் முருகனாருக்கு துக்கம் தொண்டையை இன்னும் தமக்கு இந்த வாசனைகளை விட முடியவில்லையே என்று மனம் நொந்து சார்தம் செய்வதை நிறுத்திவிட்டார் பின்னொரு சமயம் முருகனார் தன் தாயார் மறைந்த நாளன்று ஒரு பலாப்பழத்தை எடுத்துக்கொண்டு சமையற்கட்டிக்குள் நுழைந்தார் அதே நேரத்தில் பகவான் அங்கு சமையலை பற்றி எது சொல்லி கொண்டிருந்தார் பலாப்பழத்துடன் வந்து நின்ற முருகனாரை பார்த்ததும் பகவான் ஓஹோ அம்மாவுக்கு திவசம் போது இருக்கு அதான் பலா பழத்துடன் வந்து நிற்கிறார் என்ன பண்ணுவது வாசனை விடமாட்டேன் என்கிறது சரி சரி என்று சொல்லிக்கொண்டே அங்கிருந்து அகன்றார் பகவானது வார்த்தைகளை கேட்ட முருகனார் இனிமேல் திவசத்திற்கும் மோட்சம் கொடுத்தாச்சு என்று சொல்லிக்கொண்டே வெளியில் சென்றுவிட்டார் இப்படி பகவான் முருகனாரின் வாசனைகளை தேடி தேடி அகற்றி அவரை சுத்த ஸ்பட்டிக்கமாகச் செய்திருக்கிறார் தன் நூலறிவு வாசனைகளையும் நீக்கி தன்னை பகவான் ஆட்கொண்டார் என்பதை ரமணபுராணத்தில் இரண்டு வரிகளில் குறிப்பிட்டுள்ளார் வளமிலா மற்றைய நூல் மாட்டனுக்கு உண்டாய அளவிலா ஆர்வம் அறக்கடிந்த மோனம் பின்பு ஒரு சமயம் பகவான் முருகனரிடம் சில நூல்களை பற்றிய விவரங்களை கேட்டுவிட்டு இறுதியாக எல்லா நூல்களின் முடிவான கருத்தும் ஒன்றுதான் அவற்றை விளக்கிக் கூறும் முறைதான் மாறுபட்டிருக்கும் வழி பலவாயினும் சேருமிடம் ஒன்றே என்றார் உடனே முருகனார் ஆமாம் ஆமாம் அப்படித்தான் முடிகிறது இந்த உண்மை தெரிந்த பிறகு அத்தனை நூல்களையும் படித்தது வேண் என்றுதான் தோன்றுகிறது என்றார் அதற்கு பகவான் ஆமாம் அத்தனை நூல்களையும் படித்ததினால் தானே படித்தது வேண் என்று தெரிகிறது படிக்காவிட்டால் அந்த நூலில் என்ன சொல்லி இருக்கிறதோ இந்த நூலில் என்ன சொல்லி இருக்கிறதோ என்று சபலமும் சந்தேகமும் வரும் நன்றாக படித்ததனால் இனி அந்த எண்ணமே தலையெடுக்காது அவற்றினால் மெய்யறிவு பெறலாம் என்ற மோகமும் நீங்கிவிடும் படிப்பதினால் ஒன்றும் இல்லை என்று அறிவதற்கே படிப்பதெல்லாம் கர்மத்தினால் ஒன்றுமில்லை என்று அறிவதற்கே கர்மத்தை செய் பூஜையினால் ஒன்றுமில்லை என்று உணர்வதற்கே பூஜை செய் என்று சொல்வது போலாகும் என்று பகவான் கூறினார் ஆத்மஸ்வரூபத்தில் நினைத்தவர்களுக்கு கர்மம் பூஜை இவற்றால் அடையக்கூடிய பிரயோஜனம் ஒன்றுமில்லை என்பது இதன் கருத்தாகும் இக்கருத்தை ரமண சன்னி முறையில் அனநியப்பத்து என்ற தலைப்பில் உள்ள ஐநூற்றி இரண்டாவது பாடலில் முருகனார் கூறியுள்ளார் ஸ்ருதியாவையும் சொல்லும் புகழ் துதியாய பலவாம் நதியாய கடலாம் குருநாதா ரமணேச கதியாயதியாம் பொருள் ஒன்றே அதி அமதுவானாய் உனக்கு அணியன் எனலாமே முப்பத்தொன்னு பூஜைக்கும் மோக்ஷம் அன்னை அழகமையின் சமாதி ஆலயம் அழகுமிழரும் ஒரு கோயில் அதனுடைய அமைப்பு மிக சிறப்பானது கோயில் சிறிதே ஆயினும் கோயிலுக்கு இருக்க அமைப்புகள் அத்தனையும் தன்னுள் அடக்கிக் கொண்டுள்ளது கோஷ தேவதைகள் பரிவார தேவதைகள் நவகிரகங்கள் முதலானவை எல்லாம் இதில் இடம்பெற்றிருக்கின்றன கோயிலின் கற்பகிரகத்திற்குள் அமைந்திருக்கும் ஸ்ரீசக்ர மேருவின் பெருமையும் சக்தியும் அளவு கடந்தது தென்னாட்டில் உள்ள எந்த கோயிலிலும் காண முடியாத அபூர்வமான முறையில் ஸ்ரீசக்ர மேருவிற்கு விசேஷமான பூஜா கிரமம் இங்கு நடைபெறுகிறது இது மிக சக்தி வாய்ந்தது பகவான் ரமணாச்சாரியனின் திருமேனியைப் பெற்று உலகுக்கு அளித்த அன்னையின் கோயில் கோபுரம் நான் பெற்ற உயர்வை யார் பெறுவார் என்று நெடிது உயர்ந்து நின்று தன் பெருமையை பறைசாற்றுகின்றது நீண்ட தோகையுடன் கூடிய அழகிய மயில்கள் இந்த கோயிலின் மீதேறி கூவுவதும் தோகை விரித்து ஆடுவதும் அழகிய காட்சியாக இருக்கும் ஆரம்ப காலத்தில் இந்த அழகிய கோயில் சிறிய அளவில் தான் இருந்தது ஆசிரமத்தில் கூட்டமும் அதிகமில்லை இங்கு பிரதிஷ்டை செய்திருக்கும் லிங்கத்திற்கு மாத்ருபுதீஸ்வரர் என்று பெயர் ஆசிரமத்தில் இருக்கும் அந்த அடியார்களே இதற்கு அபிஷேகம் பூஜை முதலானவற்றை செய்து வந்தார்கள் யாரும் இல்லாத நேரத்தில் சின்ன சுவாமிகள் அதாவது பகவானின் தம்பி சர்வாதிகாரி பூஜை செய்வதுண்டு ஒருமுறை ஆசிரமத்தில் பூஜை செய்ய ஒருவரும் இல்லாதபோது சின்ன சுவாமிகள் முருகனாரை பூஜை செய்யும்படி கோரினார் அவருடைய வார்த்தையை தவிர்க்க முடியாமல் முருகனாரும் பூஜை செய்ய ஒப்புக்கொண்டார் ஆனால் முருகனாருக்கு பூஜை செய்வது என்பது அவ்வளவு சுலபமான காரியமல்ல அவர் எந்த வேலை செய்தாலும் மிகச் சிறப்பாக செய்வதற்காக தன் முழு கவனத்தையும் அதில் செலுத்துவார் குறித்த நேரத்திற்குள் அதை முடிக்க வேண்டும் என்றும் நேரமாகிவிட்டது என்றும் யாராவது அவரது கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் அன்னையும் லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யும்போது ஏற்கனவே அதன் மீது படிந்துள்ள எண்ணெய் பிசுக்கை போக்குவதற்கு அதை தேய்த்து தேய்த்து குடம் குடமாக தண்ணீர் கொட்டிக்கொண்டே இருப்பார் லிங்கத்தைச் சுற்றியுள்ள இடத்தையும் திரும்ப திரும்ப தண்ணீர் விட்டு கழுவிக்கொண்டே இருப்பார் இவர் தேய்க்கிற தேய்ப்பில் லிங்கத்திற்கு சாற்றிய மருந்து அஷ்டபந்தனம் கூட அசைந்துவிடும் ஒருநாள் முருகனார் இப்படி தேய்த்துக் கொண்டிருக்கும் போது அந்த பக்கம் வந்த பகவான் இவருடைய பின்புறத்தில் நின்று கொண்டு இவர் லிங்கத்தை தேய்ப்பதை பார்த்துவிட்டு நீங்கள் தேய்க்க தேய்ப்பை பார்த்தால் கொஞ்ச லிங்கமே காணாமல் போய்விடும் போலிருக்கிறதே என்று சிரித்துக்கொண்டே சொன்னாராம் மற்றொரு நாள் பூஜை முடிந்து கற்பூரம் காட்டும் போது பகவான் எதேச்சையாய் அந்த பக்கம் வந்தார் பகவான் வந்தது முருகனாருக்கு தெரியாது முருகனார் ஒரு கையில் கற்பூரத்தட்டையும் மற்றொரு கையில் மணியையும் எடுத்துக்கொண்டு தீபாராதனை காட்டத் தொடங்கினார் ஒரு கையால் மணியடித்துக் கொண்டே மற்றொரு கையினால் கற்பூரத்தையும் சுற்றுவதற்கு அவருக்கு முடியவில்லை மணியடித்தால் கற்பூரத்தட்டு சுற்றுவது நின்று விடுகிறது கற்பூரத்தட்டை சுற்றினால் மணி அடிப்பது நின்று என்ன முயற்சித்தும் ஒரே சமயத்தில் இந்த இரண்டு வேலையையும் அவரால் செய்ய முடியவில்லை அவருக்கு அது ஒரு பெரிய சாதனையாக இருந்தது எப்படித்தான் மந்திரத்தை சொல்லிக் கையால் விடாது மணியடித்துக் கொண்டும் கற்பூரம் காட்டுகிறார்களோ இது ஒரு பெரிய அரிய சாதனை தான் என்ன முயன்றும் நம்மால் முடியவில்லையே என்று சொல்லிக்கொண்டிருக்கையில் பின்னால் இருந்தபடியே இவர் செய்த தீபாராத அதை காட்டுவதற்கு அவர் பட்ட சங்கடத்தையும் அவர் சொன்ன வார்த்தைகளையும் கவனித்து பகவான் சிரித்துவாறே முருகனாரைப் பார்த்து போதும் நீங்கள் பூஜை பண்ணுற லட்சணம் நீங்கள் மணியடிக்கிற அழகும் கற்பூரம் காட்டுகிற முறையும் ரொம்ப தரம்தான் என்று சொன்னதும் முருகனார் திடுக்கிட்டார் பகவான் தனது பின்புறத்தில் வந்ததை அவர் கவனிக்கவே இல்லை அவருக்குத்தான் ஒன்றை செய்யும்போது மற்றொன்றின் மீது கவனம் செல்லாதே பகவானது குரலை கேட்ட முருகனார் பகவானை திரும்பி பார்த்து என்னால் இனிமேல் பூஜை செய்ய முடியாது பூஜைக்கு ஒரு முழுக்கு போட்டாச்சு நானே சின்ன சுவாமிகளிடம் போய் சொல்லிவிடுகிறேன் என்று சொன்னார் ஸ்ரீ பகவான் சரி சரி பூஜைக்கும் மோசம் கொடுத்தாச்சு என்று சொல்லிக்கொண்டே சென்று விட்டார் முப்பத்திரெண்டு ஓனான் பக்தி முருகனாரின் ஏகாகிர நிலை விசித்திரமாயிருக்கும் ஒருமுறை முருகனார் பகவான் முன் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தார் பகவான் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி முருகனாரை கேட்டார் அவ்வளவுதான் தான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து தரையில் கிடந்தபடியே தலையை மட்டும் தூக்கியவாறு பகவான் கேட்டதற்கான பதிலை சொல்லிக் கொண்டிருந்தார் இதை பார்த்த விஸ்வநாத முருகனார் எழுந்து வெளியில் வந்ததும் என்ன இது வேடிக்கையாய் இருக்கிறதே பகவான் கேட்டதற்கு படுத்துக்கொண்டே ஓனான் மாதிரி தலையை மட்டும் தூக்கியா பதில் சொல்வது எழுந்து நின்ற பிறகு பதில் சொல்லக்கூடாதா என்று பரபரப்புடன் கேட்டார் அதற்கு முருகனார் நான் என்ன செய்யட்டும் பகவான் கேட்டால் உடனே பதில் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஒன்றுதான் என்னுள் முனைந்து நிற்கிறது நான் உட்கார்ந்து சொல்கிறேனா படுத்துக்கொண்டே சொல்கிறேனா என்பதை மறந்துவிடுகிறது இது என்னுடைய பலவீனம் தான் என்று சொல்லியவாறே கண்ணீர் சிந்தினார் இந்த மெய்யடியாரின் நிலையை என்னென்று சொல்வது முப்பத்தி மூன்று குரலை குறுக்கிய ஔவை பகவானிடம் பக்தர்கள் பல விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதும் தமக்கு தெரிந்ததை பகவானிடம் சொல்லி சந்தோஷம் அடைவதும் சந்நிதியில் அவ்வப்போது நடப்பது வழக்கம் சில சமயங்களில் பகவான் தாமாகவே பல அரிய விஷயங்களை கூறுவதும் உண்டு ஒரு சமயம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளைப் பற்றிய பேச்சு வந்தது திருக்குறளின் சிறப்புத்தன்மையும் அதனுள்ள ஆழப் பொதிந்து கிடக்கும் அரிய விஷயங்களைப் பற்றியும் சுருங்கச் சொல்லி விளக்க வைக்கும் பெருமையும் பேசப்பட்டது இலக்கியங்கள் செய்யுள்நடையில் வரும் பலவித பாவனங்களில் குரல்தான் அளவில் மிகச் சிறியது அதனுள் அடங்கடக்கும் விஷயம் மகத்தானது என்று சிறப்பித்து பாடிய சங்க புலவரான இடைக்காலர் கடுகை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத்தரித்தூறி திருக்குறளை பற்றி புகழ்ந்திருக்கிறார் விரிந்து பறந்த விஷயத்தை சுருக்கி ஒன்றரை அடியில் அடக்கி எளிதாக சொல்லிவிடும் இக்குரலின் சிறப்பை பற்றி அன்பர்கள் பகவானிடம் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இவற்றையெல்லாம் கேட்டுக் கொண்டிருந்த முருகனாரை பார்த்து திருக்குறளையும் சுருக்கி ஔவையார் ஒரு பாடலை பாடியிருக்கிறார் இல்லையா என்று கேட்டார் உடனே முருகனார் உற்சாகத்துடன் கண்ட நிகழ்ச்சியை கூறினார் ஆமாம் அது ஒரு அழகான பாடல் ஒரு சமயம் சில புல புலவர்கள் ஒளவையாரிடம் வந்து குரலின் பெருமையை பற்றியும் அது சுருங்க சொல்லி விளக்கும் அற்புதத்தையும் வானலாவது பேசினார்கள் அதை கேட்ட ஔவையார் உடனே ஆஹா அப்படியா அவ்வளவு சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறதா நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது பாடல்கள் கொண்ட குரல் மிக சுருக்கமாக எழுதப்பட்டதா அதில் எழுதப்பட்ட விஷயங்கள் அறம் பொருள் இன்பம் என்னும் மூன்றை பற்றியது தானே சொல்ல ஆயிரத்தி பாடல்கள் வேண்டுமா இதையா நீங்கள் சுருக்கமாக பாடியதாக சொல்கிறீர்கள் என்று எள்ளி நகையாடினார் புலவர்கள் ஒளவையாரை பார்த்து அப்படியானால் அதைவிட சுருக்கமாக உங்களால் பாட முடியுமா அதைப்போன்று அவ்வளவு தெளிவாக விஷயங்களை எடுத்துக் கூற முடியுமா முடியுமானால் நீங்கள் பாடி என்று கேட்டனர் இது கேட்ட ஒளையார் மிக அநாயாசமாக அற்புதமான ஒரு பாடலைப் பாடி அந்தப் புலவர்களை வியப்பில் ஆழ்த்தினார் அந்த பாடல் அறம் தீவினை விட்டு ஈட்டல் பொருள் காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டதே இன்பம் பரனை நினைந்து இம்மூன்றும் விட்டதே பேரின்பீடு வள்ளுவர் பாடாமல் விட்ட வீட்டையும் சேர்த்து பாடிய ஔவையாரின் இந்த சமத்காரமான பாடலை கேட்டு புலவர்கள் வாயடைத்துப் போனார்கள் என்று முருகனார் கூறியதும் பகவான் அந்த பாடலின் பொருளை மிகவும் ரசித்து ஆமோதித்தார் இப்படி எங்கேயோ மூலையில் புதிந்து கிடக்கும் அரிய விஷயங்களெல்லாம் பகவான் சந்நிதியில் நமக்கு மிக சுலபமாக கிடைத்து விடுகிறது நாம இவற்றையெல்லாம் படித்துத் திரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எந்த புத்தகத்தில் எங்கே இருக்கிறது என்று தேட வேண்டும் மேலும் இவையெல்லாம் நமக்கு எட்டாத அபூர்வமான புக்கிஷங்கள் நாம் தேடாமலே பகவானது சந்நிதி விசேஷத்தால் நமக்கு கிடைக்கும் அறிவு களஞ்சியங்கள் ரமணாசமத்திற்கு வரும் பக்தர்களின் ஆகார விஷயத்தில் பகவான் மிகவும் அக்கறை காட்டி வந்தார் சாப்பிடும் நேரமாயிருந்தால் சாப்பிடும்படியும் சிற்றுண்டி சாப்பிடும் நேரமாயிருந்தால் சிற்றுண்டி சாப்பிடப் போகும்படியும் பகவான் பக்தர்களுக்கு சொல்லுவார் அன்பர்கள் யாரும் பசியோடு இருப்பது பகவானுக்கு சம்மதமில்லை இப்போதும் நூற்றுக்கணக்கான சாதுக்கள் மற்றும் ஏழை மக்களுக்கு மணிக்கு சாப்பாடு கொடுத்து வருகிறார்கள் ஒரு சமயம் ஆசிரமத்திற்கு நெல்லூரிலிருந்து ஒரு ஆந்திரமாது வந்திருந்தார் அவர் பெயர் ஆதி அம்மா அவர் அடிக்கடி ஆசிரமத்திற்கு வந்து சில நாட்கள் தங்குவதும் ஆசிரமத்திற்கு கணிசமான நன்கொடைகள் கொடுத்து உதவுவதும் வழக்கம் நல்ல பண்பும் பக்தியும் உள்ளவர் ஆசிரமத்தில் சமையற்கட்டில் கைங்கரியம் செய்யும் வாரணாசி சுப்புலட்சுமி அம்மாவுடன் ஆதி அம்மாவுக்கு நெருங்கிய பழக்கம் உண்டு இருவரும் ஒரே ஊரைச் சேர்ந்தவர்களாதலால் இங்கு வருவதற்கு முன்பே தெரியும் பகவானை பற்றிய விஷயங்கள் எல்லாம் சுப்புலட்சுமி அம்மாள் ஆதி அம்மாளுக்கு சொல்வார் ஆதி அம்மாள் ஒருமுறை ஆசமத்து சாப்பாட்டு ஹாலில் ஸ்ரீ பகவான் சாப்பிடும் இடத்திற்கு எதிரே பகவான் பார்வைப்படும் இடத்தில் நின்று கொண்டிருந்தார் வழக்கம்போல் பகவான் சாப்பிடுவதற்காக ஹாலுக்குள் வந்து தமக்கான இடத்தில் உட்கார்ந்தார் உணவு பரிமாறியதும் பகவான் தாம் சாப்பிடுவதற்கு முன் கூடத்தில் சாப்பிட உட்கார்ந்திருக்கும் எல்லோரையும் ஒருமுறை பார்த்துவிட்டு சாப்பிடும்படி தலை பிறகுதான் சாப்பிடத் தொடங்குவார் அன்றும் பகவான் தாம் சாப்பிடுவதற்கு முன் ஆலை சுற்றி பார்த்தபோது ஆதி அம்மா அங்கு நின்று கவனித்தார் அவர் முன் போடப்பட்ட இலையில் எல்லாம் பரிமாறி இருந்தது பகவான் அந்த அம்மாவை பார்த்து ஏன் நின்று சாப்பிட உட்காருங்கள் என்று சொன்னதும் சந்தோஷமாக உடனே உட்கார்ந்து பகவான் தன்னை சாப்பிடச் சொன்னதும் சந்தோஷத்தினால் பூரித்து போனார் அடுத்த நாளும் அதே மாதிரி பகவான் சாப்பிடும் இடத்திற்கு எதிரே நின்று கொண்டிருந்தார் வழக்கம்போல் பகவான் தலை அசைத்து சாப்பிடச் சொல்வதற்காக நிமிர்ந்த போது இந்த அம்மாள் நின்று கொண்டிருப்பதை பகவான் கவனித்தார் பழக்கம் இல்லாததினால் அப்படி நிற்கிறாள் என்று நினைத்து சாப்பிட உட்கார சொன்னார் பகவான் அவரும் அப்படி நிற்பதற்கு காரணம் பகவான் தன்னை உட்காரும்படி சொல்லுவார் என்ற நினைப்பு ஆனால் அன்று பகவான் ஒன்றும் சொல்லவில்லை தெரியாமல் செய்வதற்கு உணர்த்துவாரே என்று எதிர்பார்த்து செய்பவருக்கு ஒன்றும் சொல்ல மாட்டார் அன்று ஏதோ விசேஷம் அவியல் செய்திருந்தார்கள் அவியலை எடுத்துக்கொண்டு பகவான் எல்லைக்கு பரிமாறுவதற்கு வந்த சாந்தம்மா என்ற பெண்மணி சாப்பிட உட்காராமல் நின்று கொண்டிருந்த ஆதியம்மாவை பார்த்தார் சாந்தம்மா பகவான் எலையில் அவியலை பரிமாறிவிட்டு பகவானிடம் ஆதியம்மா சாப்பிட உட்காரவில்லை என்று மெதுவாக சொன்னார் அதை கேட்டதும் பகவான் ஆதி என்றால் சுப்புலட்சுமி அம்மா இருக்கா முருகனாரை யார் சாப்பிட சொல்கிறார்கள் அவியல் பண்ணி இருக்கேன் அவருக்கு யார் கொடுக்கிறார் என்று பரிவுடன் கூறினார் இதை கேட்டதும் அருகில் இருந்தவர்கள் துணுக்குற்றனர் பகவானுடைய இந்த பரிவானது முருகனாரிடம் அவருக்கு இருந்த அன்பை வெளிப்படுத்தியது பகவான் சொன்னதை கேட்ட சாந்தம்மாளின் நெஞ்சம் நிகழ்ந்தது பகவானே இது நானே கொண்டு போய் கொடுக்கிறேன் என்று விரைந்தாள் சமையற்கட்டிற்கு சென்று சிறிதளவு அமியலை எடுத்துக் கொண்டு முருகனார் இருக்கும் பலாக்கத்தை அடைந்தார் இதற்குள் முருகனார் பிக்ஷை வாங்கி வருவதற்காக டவுனுக்கு புறப்பட்டவர் ஆசிரமத்து மோர்வி கெஸ்ட் ஹவுஸின் எதிரில் உள்ள தட்சிணாமூர்த்தி கோயில் வரை வந்துவிட்டார் சாந்தம்மாள் அவர் இருக்கும் இடம் சென்று அங்கு அவரை காணாமல் அப்போது தான் பிக்ஷைக்கு என்று தெரிந்ததும் சாலைப்பக்கம் வந்து பார்த்தபோது தூரத்தில் முருகனார் போவது தெரிந்தது சாந்தம்மாள் அவசர அவசரமாக நடந்து கொண்டு கூப்பிடுவது வழக்கம் இந்த இரு குடும்பத்தினரும் நெருங்கிய பழக்கம் அதோடு இருவரும் ராமநாதபுரத்தைச் சேர்ந்தவர்கள் சாந்தம்மாவின் உரத்த குரலை கேட்ட முருகனார் திரும்பி சாந்தம்மாள் அவசரமாக தன்னை நோக்கி வருவதை கண்டதும் அங்கேயே நின்று விட்டார் வேகமாய் நடந்து வந்த சாந்தம்மாள் மூச்சு வாங்கியபடியே முருகனாரை பார்த்து இப்படி ஒன்றும் தெரியாமல் பைத்தியகாரத்தனமாக இருக்கிறீர்களே உங்களை நினைத்து பகவானே பரிதாபப்படுகிறாரே என்றாவது ஒரு ஆசமத்தில் ஆசிரமத்தில் சாப்பிடக்கூடாதா என்று உரிமையுடன் கழிந்து கொண்டு ஹாலில் ஸ்ரீ பகவான் எல்லாம் விவரமாக சொன்னார் அவ்வளவுதான் அதை கேட்ட முருகனாருக்கு நிற்கக்கூட முடியவில்லை முருகனாருக்கு யார் கொடுக்கிறார் என்று தன்னிடம் பதிவு காட்டியின் அங்கலாய்ப்பை நினைத்து நினைத்து உள்ளம் நெகிழ்ந்து உருகிவிட்டார் முகமெல்லாம் சிவந்து நிற்க முடியாமல் அந்த கோயில் படிக்கட்டிலேயே உட்கார்ந்து விட்டார் தொண்டை அடித்து கொண்டு பேச முடியவில்லை பகவானின் கனிவான மொழிகளை கேட்ட மனம் பூரித்து விம்மிதம் அடைந்தது சாந்தமாள் கொண்டு வந்த அவியலை கையில் வாங்கிக் கொண்டு பகவானின் மகா தன் கண்களில் உற்றிக்கொண்டு அங்கேயே சாப்பிட ஆரம்பித்தார் வெற்றிக்கு போக வேண்டியதையும் மறந்தார் நடந்த சம்பவத்தையும் பகவானின் அளவிடா கருணையையும் நினைந்து நினைந்து செயலற்று வெகுநேரம் வரை அப்படியே ஸ்தம்பித்துப் போனார் பகவானுக்கு முருகனாரிடமிருந்த அன்பும் பரிவும் மிக ஆழமானது வெளிப்பார்வைக்கு தெரியாது